இந்த நான்காவது நாள் உரையை தொடங்குகின்றோம் கோதுவாடு ஐயா அவர்கள் இப்பொழுது ஒரு பாடலை பாடினார்கள் நம்முடைய வரலாறு அங்கே இருந்து தொடங்குகிறது ராஜராஜ சோழ தேவனுக்கு சிவபாதசேகரன் என்று ஒரு பட்டம் மும்முடிச்சோழன் ஒரு பட்டம் எம் மண்டலமும் கொண்டருடைய தேவன் ஒரு பட்டம் இதெல்லாம் கல்வெட்டில் இருக்கு அடிக்கடி அவன் பயன்படுத்தக்கூடிய ஒரு பட்டம் எது தெரியுமா மும்மண்டலம் கொண்டருளிய தேவன் அது பயன்படுத்துறதில்லை மும்மண்டல சோழன் அதை மும்முடி சோழன் அதையும் பயன்படுத்துறதில்லை எல்லா கல்வெட்டிலையும் எல்லா இடத்திலையும் அவன் பயன்படுத்தக்கூடிய ஒரே ஒரு பட்டம் சிவபாத சேகரனும் அவனுக்கு ஒரு ஆசை சிவபெருமானுடைய பாதத்தை சேகரித்து வைத்துக் கொண்டவன் சிவபாத சேகரன் இன்னைக்கு தேவாரம் எல்லாம் படிக்கிறோம்னா அதுக்கு அடிப்படை காரணம் ராஜராஜ சோழ தேவன் சகோதரி குந்தவப்ராட்டின்னு பேரு அவங்க அக்கா ராஜராஜ சோழனுக்கு அருள்மொழி சோழன் பேரு உங்க அக்கா தான் அவனை வளர்த்தது ஒரு அந்த அக்கா படையாறு கோயிலுக்கு போகிறார்கள் படையாறு தான் அந்த காலத்துல தலைநகர் படையாறு ஒரு சிவன் கோயில் அப்பர் சுவாமிகள் பெரும்பாடுபட்டு மாற்றிய கோயில் உண்ணாவிரதம் இருந்து மாற்றிய கோயில் படையாறு சிவன் கோயில் அந்த சிவன் கோயிலுக்குள்ளே போகிறார் அந்த அம்மையார் அங்கே ஓதுவார் ஐயா மாதிரி ஒருத்தர் உட்கார்ந்து அவர் பூ கட்டிட்டு இருக்கார் பூ கட்டுற பிள்ளை பூ கட்டுற பிள்ளை பூ கட்டுற பொழுது ஒரு பாட்டு பாடினார் அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது இந்த குந்தவை பராட்டிக்கு அந்த பாட்டின் மேல ஒரு ஈடுபாடு ஏற்பட்டது இந்த பாட்டை இன்னொரு தரம் பாருங்க அந்த பூக்கற்ற பாருங்க இந்த பாட்டு நல்லா இருக்க பாடின பாட்டு இது எங்க அப்பா சொன்ன பாட்டு உங்க அப்பா எங்க இருக்காரு இங்கேதான் இருக்காரு கூப்பிடவராய மகாராஜாவினுடைய சகோதரி மகாராஜாவின் மதிப்பிற்குரிய சகோதரி உடனே வந்துட்டார் அவர் உங்களுக்கு இதுல எத்தனை பாட்டு தெரியும் எனக்கு சில பாட்டு தெரியும் இந்த பையன் படிச்ச பாட்டு இது சிதம்பரத்திடன் அப்பர் சுவாமி பாடின பாட்டு குனித்தபுருவம் சிரிப்பும் மனித்த சடையும் பவளம் போல் வேணியில் பால் வெண்ணி இருக்க பொற்பாக முன் காண பெற்றால் மனித அமெரிக்கா மலேசியாவில் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே இந்தியாவில தமிழ்நாட்டில் வேணு ஏன் அப்பத்தான் நடராஜாவை இருக்கலாம் பாட்டு நல்லா இருக்கே இது மாதிரி இன்னும் பாட்டு இருக்கா இருக்கு எழுதிவாங்க அந்த காலத்துல ஏடு ஏத்தில் எழுதி கொண்டு வந்து கொடுக்க இப்படி பாட்டு எனக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான் நேர சகோதரங்கிட்ட வந்தா ராஜராஜ சோழ தேவன் கிட்ட தேவாரம்னு பேரா நல்ல பாட்டு இந்த மாதிரி இப்படி இருக்கு அந்த பாட்டு இப்படி நிறைய பாட்டு இருக்கான் நீ போய் எல்லா பக்கத்திலையும் ஆட்களை விட்டு தேவாரத்தை திரட்டி கொண்டான் எம் மண்டலமும் கொண்டருடைய தேவன் எல்லா இடத்திற்கும் போனால் கொஞ்சம் கொஞ்சம் பாட்டு கிடைச்சது முழுக்க கிடைக்கும் தேவாரம் ஒரு நம்பியாண்டார் நம்பின் ஒருத்தர் இருக்கார் அவர்கிட்ட போய் கேளு கிடைக்கும் ஒரு பிள்ளையார் என்ன பிள்ளையார் பொல்லா பிள்ளையார் அதுக்காக அவர் பொல்லாத பிள்ளையாரான்னு கேட்க விடாது உண்மையில பொல்லா பிள்ளையார் பொல்லாத என்றால் உளிகொண்டு செதுக்கப்படாதோன்ற மாணிக்கவாசகசாமி அது பொல்லாமணி இல்ல பொல்லாமணி தொலைக்கப்படாத மாணிக்கம் அது மாதிரி பொல்லா என்பது பேச்சு வழக்கில் பொல்லா என்று வருவது ஒரு இயல்பு அதனால அந்த தொலைக்கப்படாத அந்த பொள்ளையார் செதுக்கப்படாத பிள்ளையார் பொல்லா பிள்ளையார் கோயில் வெளியூருக்கு போக வேண்டிய சூழ்நிலை பையனை கூப்பிட்டார் பையனுக்கு நம்பி பேரு ஆண்களில் சிறந்தவன் அர்த்தம் பேரு வச்சான் இந்த பையன் சொன்னார் கோயில்ல போய் பூஜை பண்ணிட்டு வா இந்த பையன் அம்மாட்ட போய் கேட்டா பூஜை என்ன எப்படி பண்றது கோயிலுக்கு போ எண்ண தர்றேன் தர்றேன் சாமிக்கு கட்டி விடு சரி அவருக்கு பசிக்குமே அதுக்கு கொலை கட்ட தர கொடு சரி பையன் என்ன பண்ணா ஒரு கையில கொழுக்கட்ட ஒரு கையில எண்ணெய் தோல்லை சாமிக்கான மற்ற ஆடைகள் எல்லாம் போட்டு புறட்டான் போனா பிள்ளையார் பெரிய பிள்ளையார் இவன் சின்ன பையன் எட்டி எட்டி பார்த்தான் எட்டல அவர் தொடையில கால் வச்சு ஏற்ற ஏறலாமா கூடாதா அவன் ஏறலான நம்ம ஏறக்கூடா மேல ஏறிட்டான் ஏறி நல்ல முழுக்க என்னைய தேய்ச்சி குளிப்பாட்டன முன்னால பின்னால பிள்ளையாருக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன் இவங்க அப்பா கூட முன்னாலதான் என்ன தேய்ப்பாருக்கு அம்மா தொடச்ச மாதிரி பிரியமா பாசமா பிள்ளையார தொட்டு தொட்டு தொட்டு தொட்டு தொட்டான் தண்ணீரை மட்டுமா ஊத்தினா தன் அன்பு நீரையும் ஊற்றினான் முடிஞ்சதா பிள்ளையாருக்கு சாம்பரணி பகைகள் தான் போட்டான் அவருக்கு நல்ல புது வேட்டி துண்டல் தான் கட்டி விட்டான் கொழுக்கட்டை திருச்சி முன்னால வச்சான் சாமி குளிச்சா பசிக்கும் கல்லு பிள்ளையாரா உட்காந்துருக்காரு சாப்பிடலை சாமி சாப்பிடு நான் சொல்றேன்ல சாப்பிடு அசையலை சாமி பசிக்கும் உனக்கு எப்படி இருப்ப சாப்பிடு எனக்கெல்லாம் குளிச்சா உடனே பசிக்கும் உடனே சாப்பிடு நான் எது தப்பு பண்ணிட்டா மன்னிச்சுக்கோ சாப்பிடு நீ சாப்படாம இருக்க மாட்டேன் விநாயகர் சதுர்த்தி வகை பலகாரம் ஒரு குளக்கட்டையாவது பிள்ளையார் சாப்பிட்டிருக்கா சாப்பிட்டா அடுத்த வருஷம் பண்ணுவோமா யோசிங்க அரிசி நிக்கிற வேலையில் பிள்ளையாருக்கு யாரு விடுக்கிறது நமக்கு எது தேவையோ அதை சாமிக்கு முன்னா நமச்சு சாமி அந்த ஆதி கூட அவருக்கு முழுக்க போகாம வேகம் அந்த தட்ட மூடி நம்ம தானே சாப்பிடுறோம் அதான் இப்படி உட்கார்ந்து இருக்கார் நான் முட்டிவிட்டு செத்து போதே சொன்னபடி செய்கிற பையன் இவர் சாப்பிடல வந்து ஒரு முட்டு முட்டனா பிள்ளையார் எதிர்த்தா பிள்ளை வந்துட்டார் என்ன செய்யணும் சாப்பிடு எவ்வளவு நேரம் ஆச்சு நம் பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டாம் பிள்ளையாரு எப்படி எல்லாம் பேச முடியுமா நல்லா பேசலாம் அவரு காத்து கிடக்கிறார் எவன்டா பேசுவான்னு நம்மதான் அவர்கிட்ட பேசாம எவனை போய் பேசிட்டு இருக்கான் கஷ்டம் வந்ததுன்னா மனுஷன்கிட்ட போய் சொல்லாதீங்க நல்லா கேட்டு வேணும்டா இவனுக்கு போயிருவேன் பிள்ளையாற்ற போய் சொல்லுங்க கவலைகள் கூட தீர்ந்துண்டாம் நல்ல மனமுண்டாம் திருமேனி தப்பாமல் ஏறானை கன்றளித்த போராணை கன்று தன்னை போற்றினால் வாராத புத்தி வரும் பத்தி வரும் புத்திர உற்பத்தி வரும் சக்தி வரும் சித்தி வரும் தான் திருவானைக்கு அவர்கள பண்ண மாட்டோம் பிள்ளையாருக்கு அவரது ஆற்றல் உண்டு பிள்ளையாருக்கு ஆற்றல் அவளது அதிகம் பிள்ளையார் வந்தார் சாப்பிட்டார் எல்லா குளக்கட்டையும் சாப்பிட்டார் நிம்மதியா சாப்பிட்டார் இதுவரைக்கும் அவர் சாப்பிடலை என்னைக்கு சாப்பிட்டாரு நம்ம என்னைக்கு சொன்னா அவரை சாப்பிட சொல்லி சொன்னதானுங்க சாப்பிடுவாரு தான் சாப்பிட்டார் பிள்ளையார் என்னைக்கு இன்னைக்கு சாப்பிடறதுக்கு நீ சாப்பிட்டா கூட பரவாயில்ல பொய் சொல்ல கூடாது பொய் நான் பொய் சொல்லல நிஜமா பிள்ளையாரு தான் சாப்பிட்டார் என்ன சொல்றேன் பிள்ளையாரு தான் சாப்பிட்டார் வந்தார் கேட்டேன் இருக்கா இருக்கு எடுத்துக்கோ போவோம் இன்னொரு முறை பாப்போம் பிள்ளையா சாப்பிடுறா இல்லையா ஊரெல்லாம் திரண்டு வருது பிள்ளையாரு சாப்பிட போறார் கையினால சாப்பிடுவாரா துதி கையினால சாப்பிடுவாரா எல்லாருக்கும் சந்தேன் வரும்ல எல்லாம் வரப்பட்டு போய் சுற்றி நிக்கிறான் பொல்லா பிள்ளையார சுத்தி திருநாரையூர் பிள்ளையாறு வரல பையன் பக்கத்தில் பிள்ளையார சாப்பிடு சாப்பிடல சாப்பிடு அப்பயும் தாமதமா போயிடுச்சு இப்ப சாப்பிடு வரல பிள்ளையாரு இவ்வளவு பேருக்கு முன்னால வரல இப்ப சொன்னா பையன் நீ அப்பவே வராட்டி கூட பரவாயில்ல இப்ப வராட்டி நான் சொன்னது பொய்யா போயிடும் நான் சாப்பிட்டேன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க வரியா திரும்ப முட்டிக்கிட்டமா பிள்ளையார் வந்துட்டார் எல்லாத்தையும் சாப்பிட்டு மறைஞ்சிட்டார் எல்லாருக்கும் ஆச்சரியமாக உமாபதி சிவாச்சாரியார் எழுதுறார் திருமுறை கண்ட புராணம் நாங்க கதை மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவ்வளவுதான் எல்லாரும் பிள்ளையார கும்பிட்டுட்டு போயிட்டாங்க இந்த பையன் போதன நிக்கிறான் பிள்ளையார்ட்ட பிள்ளையாரு என்ன நீ பண்ணன வேலையினால பள்ளிக்கூடத்துக்கு ரொம்ப தாமதமா போயிடுச்சு இனிமே தாமதமா போனா எங்கள் தேசிகன் அடிப்பான் தேசிகன் யாரும் தெரியும் இல்ல ஞாரும் தரக்கூடிய ஆசிரியன் எங்கள் தேசிகன் அடிப்பான் நீ பாடம் சொல்லிவிடு பிள்ளையார் சொல்லி நீ ஏ போடு நீ பாடம் சொல்லிவிடு பிள்ளையார் சொல்லிக் கொடுக்க நம்பி ஆண்டான் நம்பிகள் படித்ததாக வரலாறு முப்போதும் திருமேனி திருந்த கூடிய சிவாச்சாரிய பெருமக்களில் நம்பியாண்டார் நம்பி ஒருவன் கட்சியப்ப சிவாச்சாரியார் ஒருவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒருவர் இதெல்லாம் முப்போதும் திருமேடி திருண்ட கூடிய சிவாச்சாரியார்கள் ஆண்டவனுடைய திருவடியை எண்ணி வழிபாடு செய்யக்கூடிய தூய்மையான சிவாச்சாரிய ராஜராஜ சோழன் அவர்கிட்ட போய்ட்டான் நம்பி ஆண்டார் நம்பிட்டேன் உங்களுக்கு தான் பிள்ளையார் நல்ல பழக்கம் ஆச்சுல்ல தேவாரம் எங்க இருக்குன்னு கேளுங்க வாங்கிருவோம் பிள்ளையார் சொன்னார் தேவாரம் சிதம்பரத்தில் உள்ள வச்சு கிடைக்கும் சிதம்பரத்துக்கு வந்தான் சிதம்பரத்தில் மேற்கு பக்கம் அம்பாள் கோயிலுக்கு போற வாசல் அதுக்கு எதிர்த்தாப் திருமுறை கண்ட விநாயகர் ஒரு பிள்ளையார் இருப்பார் அவருக்கு மேல ஒரு பரன் அந்த பறனுக்கு உள்ள ஒரு பொந்து மாதிரி ஒரு இடம் அந்த இடத்துல ஏகப்பட்ட தேவாரம் வச்சு சீல் வச்சிருக்கலாம் எப்ப வச்சது ஏழாம் நூற்றாண்டில் வச்சது சம்பந்த சுவாமியும் திருநாவுக்கரசு வருவார் எட்டாம் நூற்றாண்டில் வச்சது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடல் திருஞான சம்பந்தர் திருக்கடை காப்புன்னு பேரு அப்புர் சுவாமிகள் பாட்டுக்கு தேவாரம்னு பேரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாட்டுக்கு திருப்பாட்டு பேரு நம்ம எல்லாத்தையும் மொத்தமா தேவாரம் சொல்லிவிட்டோம் அது அப்புற சுவாமிகளுக்கு கொடுத்த மதிப்பு அவ்வளவுதான் இந்த தேவாரம் எல்லா பாட்டும் மேல அவங்க திறக்க மாட்டேங்கிறாங்க ஏன் மூணு பேர் வந்து வச்சுட்டு போயிருக்காங்க அந்த மூணு பேரும் திரும்ப வந்து கையெழுத்து போட்டாத்தான் திறப்போம் பேங்கில் சேஃப்டி லாக்கர்ல நீங்க கையெழுத்து போட்டாத்தானே திறக்கலாம் இஷ்டப்பட்டவன் திறக்கலாம்னு அது சேஃப்டி லாக்கர்லயே அது மாதிரி மூணு பேரு வந்தாத்தான் திறக்கலாம் எப்படி மூணு பேரு வாரது ஏழாம் நூற்றாண்டு எட்டாம் நூற்றாண்டு ராஜராஜ சோழ தேவன் கிட்டத்தட்ட பத்தாம் நூற்றாண்டு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னான என்ன பண்றது நம்பியாண்டார் நம்பிதான் சொன்னார் மூணு பேர் திருமேனியையும் திருவுருவச் சிலையாக மாற்றி எடும்பெருளப்பண்ண விட்டார் அழகான திருமேனி என்ன சிதம்பரத்தில் இருக்கு போன பார்த்துட்டு வாங்க நல்ல கல்லுல திருமேனி செம்புல திருமேனி மூவர் திருமேனி தாளத்தோட சம்பந்த சுவாமி உலகிகள் கல்யாண காட்சியோட சுந்தரமூர்த்தி சுவாமி வந்தார்கள் இனிமே ஒன்னும் சொல்ல முடியாது இந்த மூணு பேர் இல்லை மூணு பேர் விக்கிரகம் சொல்லிவிட்டா நடராஜாவே விக்கிரகம் அவன் சொல்லிவிடுவான் யோசிச்சு பாருங்க தெரியுமா கிரா வீடு இணையில்லாத நீ கடவுள் நினைச்சாள் நினைச்சா கல்லு நினைப்பு அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும் கண்ணதாச வார்த்தருள பண்ணி கொண்டு வந்தா கதவை திறந்தாங்க லட்சக்கணக்கான பாட்டு தேவார் முக்கால் வாசிக்கு மேல கரையா முடிச்சு எண்ணெய ஊத்தி எடுத்தா மொத்தம் எட்டாயிரத்தி சொச்சம் பாட்டு கிடைச்சது போச்சு திருஞான சம்பந்தர்ல நாலாயிரத்தி சொச்சம் அப்பர் சுவாமிகள் மூணாயிரத்தி சொச்சம் சுந்தரமூர்த்தி ஒரு ஆயிரத்துக்குள்ள மொத்தம் எட்டாயிரத்தி சொச்சம் பாட்டு கிடைச்சு மற்ற போச்சு தமிழ் யாருக்கு தெரியும் கரையானுக்கு தெரியும் நீருக்கு தெரியும் நெருப்புக்கு தெரியும் தண்ணீர்ல போனூல் எவ்வளவு தெரியுமா பதினெட்டாம் பேருக்கு ஆத்தில ஏடுகளை தமிழ் ஏடுகளை விட்டுட்டாங்க சாமிநாத ஐயருக்கு கோபம் பொங்குது ஆனா பாதைகளா எத்தனை ஏடு இப்படி போயிடுச்சு கரிவளம் பந்தன் நல்லூர்ல போய் கேட்டாராம் அந்த சொன்னாராம் ஒரு முக்கியமான நாளையில யாகம் பண்ணி யாகத்துல தமிழ் ஏன்னைதி என்கின்றும்றியும்டிச்சிருக்க முடியாது புண்ணியவான் ஒரு நாள் அவர்தான் எட்டு கிடைக்கலீங்க அதோட கம்மி ஏன் எப்படி எல்லா பாட்டும் கிடைக்கலையே அவர் ஒரு பார்வை பார்த்தார் ஏண்டா கிடைச்ச பாட்டுல உனக்கு எத்தனை பாட்டு தெரியும் நான் மாட்டேன் எட்டாயிரம் பாட்டில் உனக்கு எத்தனை பாட்டு தெரியும் ஒரு ஆயிரம் பாட்டாவது ஆயிரம் பாட்டு எங்க தெரியும் ஐநூறு பாட்டு தெரியும் நிறுத்து நீ படிக்கிற படிப்புக்கு எட்டாயிரம் பாட்டே அதிகம் எட்டாயிரம் பாட்டை யாருக்காவது தெரியுமா நம்ம ஓதுவார்களுக்காக தெரியுமா யோசிச்சு பாருங்க அதெல்லாம் கிடையாதுங்க ஒரு ஏதோ ஒரு இருநூறு முன்னூறு பாட்டு அதனால நமக்கு இது போதும் கிடைச்ச எட்டாயிரத்தை ஒழுங்கா படி கிடைக்கலன்னு ஏன் அதை பத்தி நினைக்கிறேன் நம்பி ஆண்டார் நம்பிகள் இதையெல்லாம் படித்ததுக்கு அப்புறமா இந்த நூல்களை எல்லாம் தொகுத்தார் திருஞான சம்பந்தனுடைய திருக்கடை காப்பு முதல் மூன்று திருமுறை திருநாவுக்கரசு பெருமான் பாடிய தேவாரம் அடுத்த மூணு திருமுறை நாலு அஞ்சு ஆறு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருப்பாட்டு ஏழாம் திருமுறை மாணித்த வாசக பெருமான் பாடிய திருவாசகம் திருக்கோவையார் எட்டாம் திருமுறை திருவிசைப்பா திருப்பல்லாண்டு ஒன்பதாம் திருமுறை திருமூலர் பாடிய திருமந்திரம் பத்தாம் திருமுறை பல அடியார்கள் பாடிய நூல்கள் பதினோராம் திருமுறை சிவபெருமான் உள்பட இவர் பாட்டின் சேர்த்து நம்பியாண்டான் நம்பிகள் நிறைய பதிகம் பாடினார் எல்லாத்தையும் இந்த பதினோராம் திருமுறை கொண்டே சேர்த்து அதோட முடிஞ்சு அவர் காலத்தில் இந்த பதினோராம் திருமுறையில் ஒரு முக்கியமான ஒரு காரியம் பண்ணார் அதுக்காகத்தான் இவ்வளவு நேரம் அவர் பேசிட்டு இருந்தேன் நம்பி ஆண்டார் என்ன பண்ணார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூரிலே திருத்தொண்ட தொகை பாடினார் ஒரு அடிகாரிக்கு ஒரு வரி கொடுத்தார் ரெண்டு அடிகாரிகளை ஒரு வரியில் சேர்த்துடுவார் அரை வரி தான் கிடைக்கும் சில அடிகாரிகளுக்கு ஒன்ற வரி ரெண்டரை வரி கொடுப்பார் அது அவர் விருப்பம் இத வச்சு வரலாறு கூட பாட முடியாது பின்னாலே வந்த நம்பியாண்டார் நம்பிகள் திருத்தொண்ட தொகையை தொடர்ந்து ஒவ்வொரு அடியாருக்கும் ஒவ்வொரு கட்டளை கருத்து எழுதினர் கொஞ்சம் பரவாயில்லார் பெருமான் விரித்து எழுதினார் அது திருத்தொண்ட தொகை திருத்தொண்டர் திருவந்தாதி பாடினார் நம்பியாண்டார் நம்பி இது வகை சேர்க்கிழார் பாடியது விரி தொகை வகை விரி தூக்கு சீர்திருத்தொண்ட தொகை பாட்டினால் சொல்ல வந்தான் எங்கள் பாக்கி எப்பய் பதி குன்றை வாழ் சென்னி இருத்துவாருக்கு பாண்ட பாட்டு ஆக சேர்க்கிழார் பாடுறதுக்கு ரெண்டு அசைவ ஒன்னும் திருத்தொண்ட தொகை ரெண்டு திருத்தொண்டர் திருவந்தாதி அதை பாடியவர் நம்பியான் நம்பிகள் சேர்க்கிழார் பாடுற பொழுது திருத்தொண்ட தொகையில எப்படி இருந்ததோ அப்படியே பாடுவர் அவர் தில்லைவாழ் அந்தநதம் அடியார்க்கும் அடியேன்னா அந்த புராணத்தை முதல்ல இவர் பாடுவர் திருநீலகண்டத்துக்குயவனார்க்கடியேன்னா அடுத்து அந்த புராணத்தை பாடுவர் இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன் அடுத்து இயற்பகை நாயனார் இளையாந்தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன் இளையான் குடிமாறன் ஆயனார் வெல்லுமா மிகவல்ல மெய்ப்பொருளுக்கடியேன் மெய்ப்பொருள் நாயனார் விரிபொலின் சூழ் குன்றையான் விரல் மிண்டர்க்கடியேன் இதுவரைக்குமா முல்லை அந்த அமர்நீதிக்கு அடியேன் ஆறு ஊரன் ஆறு ஊரில் அம்மானு காலே ஆறு பேர் ஆட்சி ஏழாவது அமர் நீதி நாயனார் இன்னைக்கு பார்க்க போறது அமர் நீதி நாயனார் இந்த ஒரு சார் அமர் நீதி நாயனார் வரலாறு அமர் நீதி நீதி பல இடத்துக்கு போய் அங்கெல்லாம் இருக்க முடியாம இவரு தான் சரியான ஆளுன்னு இவரி வந்து அமர்ந்து கொண்டன துண்டு கிர் கொடுத்தப்படுவது கிளி ஊரு ஏன் பெயர் கொடுத்தா ஊராரால் உண்ணப்படக்கூடிய தண்ணீர் உள்ளது குளம்னு ஏன் கொடுத்தா குளிக்கக்கூடியது எல்லாத்துக்கும் அர்த்தம் உண்டுங்க நமக்கு தெரியல பல சொற்கள் அர்த்தம் புரியல அமர்நீதி நாயனார் தனவணிகர் குலம் இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்கள் அஞ்சு பேர் தனவணிகர் பெருமக்கள் ஒன்னு மூர்த்தி நாயனார் ரெண்டு கலிக்கம்ப நாயனார் மூணு இயற்பகை நாயனார் நாலு அமர்நீதி நாயனார் அஞ்சு ரொம்ப முக்கியமான ஆளு இத்தனை பேரும் பாடுறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்த ஒரு புண்ணியவதி பெண்களுக்கு முதலிடம் முதல் திருப்பதிகம் கடைசி பாட்டில இவர் பேரை வச்சு பாட ஆரம்பிச்சார் திருக்கடைக்காப்பு போட்டு இந்த அம்மாவுக்கு என்ன பேரு காரைக்காலம்மையார் இந்த அஞ்சு பேரும் தனவணிக பெருமக்கள் இயற்பகையார பார்த்தோம் இன்னைக்கு அமர்நீதி நாயனார் ஒரு நாட்டுக்கு ரெண்டு கண்கள் ஒன்னு விவசாயம் இன்னும் ஒன்னு வியாபாரம் இரண்டு அவசியம் விவசாயமும் வேணும் வணிகமும் வேணும் வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் தமபோர்ச்சியில் திருவள்ளுவர் எப்படி அடுத்தவங்கிட்ட நீ பொருள் வாங்குற பொழுது நினைக்கிறியோ நீ விற்கிற பொழுது அதே மாதிரி கொடுக்கணும் நல்லதா வாங்கணும்னு ஆசைப்படுறமா இல்லையா கொள்வதும் மிகை கொடாது கொடுப்பதும் குறை கூடாது பல்வண்டம் பகர்ந்து வீசும் தொல்கொண்டி துவர்ந்து இருக்க பட்டினப்பாடையில வருது பட்டினப்பாலை அதுக்கு பாடின புலவருக்கு அவன் லட்சக்கணக்கில் பொன் கொடுத்தானா கரிகால் சோலை அப்படிப்பட்டது அதுல வருது கொள்வதும் மிகை கொளாது கொடுப்பதும் பொழுது குறைக்கும்போது கொஞ்சம் கூட வாங்கி அப்படி எல்லாம் பண்ணக்கூடாதான் செய்வார்க்கு தமபோர் செய்யும் அப்படி இவர் வியாபாரம் பண்றார் அந்த எந்த ஊர்ல பழையாறையில இப்ப சொன்னே அந்த பழையாறையில சீரில் நீடிய செம்பியர் பொன்னி நன்னாட்டு காரின் மேவிய களி அடி மலர் பொ சூழ்ந்து தேரின் மேவிய செழுமணி வீதிகள் சிறந்து பாரில் நீடிய பெருமை செயற்பாறை எப்ப பார்த்தாலும் தெருவில் தேரோடுமா ராஜாக்களுடைய தேரோடும் அப்படிப்பட்ட ஊர் பழையாறை சோழ மன்னன் சிவபக்தர் அந்த ஊர் பழையாறை பொன்னி பொன் கொளிக்கும் ஊர் அந்த பகுதி முழுக்க அவளுக்கு பொன்னு ஏன் தங்க துகள் வருமா அந்த தண்ணியில அதுல புளிச்ச உடம்பு பொன்னாகுமா ஒரு நீ அப்படிப்பட்ட தராசு வீட்டுல வச்சிருக்கார் வியாபாரம் சிந்தை செய்வது சிவன் கடல் வேற ஒண்ணு தெரியாது ரெண்டு அந்தி வண்ணர்தம் அடியவர்க்கு அமுது செய்துத்தல் வந்த எல்லா அதிகாரிகளுக்கும் முதல்ல சாப்பாடு போடுவார் வகிரார சாப்பாடு போடுவார் போட்டுட்டு ஒரு துண்டு ஒரு கீழ் ஒரு கோவணன் பாருங்க ஒரு கயிறு அதுக்கு கீழ்ன்னு பேரு அதுல இருந்து ஒழுங்கா கட்டுறது கோவனம் அதுக்கு மேல ஒரு சின்ன கந்தை இந்த மூணும் கொடுப்பாராம் யாருக்கு கந்தைன்னா சிறு துண்டு இடுப்பில் அரை பதிலாக கட்டக்கூடிய ஒரு ஆடை கோவணம்னா கீழோடு இணைத்து கட்டுவது கோவணம் இந்த மூணு குடுப்பாரா அடியார்கள சாப்பிட்டு வாங்கிட்டு போவாங்களாம் அதனாலே வந்த செல்வம் மேலும் மேலும் வளர்ந்தது அடியார்களுக்கு அன்னதானம் பண்றது ரொம்ப புண்ணியம் பெரிய புராணத்திலே பெரும்பகுதி அன்னதானம் அநேகமா அத்தனை பேரும் சோறு போடுறவங்க சோறு போடுறது மட்டும் இல்லை சோறு போடணும்னு நினைச்சாலே புண்ணியமா காசியில திரைலிங்க சுவாமிகள்னு ஒருத்தர் இருந்தார் திரைலிங்க சுவாமிகள் மதுரையில குழந்தையானந்த சுவாமிகள்னு ஒரு சன்னியாசி ஒரு சித்தர் இவருக்கு காசியில பேரு திரைலிங்க சுவாமிகள் காசிக்கு போனா அதை பார்க்கணும் திரைலிங்க சுவாமிகளுடைய சமாதி கோயில் இருக்கு கட்டங்கள் குளிக்கிற இடத்துல கங்கையில அதுல பஞ்சகங்கா காட்டுன்னு ஒரு பகுதி அஞ்சு கங்கைகள் உள்ள இடம் பஞ்சகங்கா காட் அந்த இடத்துல இறங்கி ஒரு நூறு மடி ஏறணும் முழங்கால் ஒரு வழி ஆயிரணும் நூறு மடி மேல ஏறி போனா இந்த குழந்தையானந்த சுவாமிகள் அங்கே திரலிங்க சுவாமிகளாக அவதாரம் எடுத்தால் அந்த சமாதி கோயில் மேல இருக்கு அவர் படம் அந்த சமாதி ரொம்ப அற்புதமான இடம் காசிக்கு போன அமைதியான இடம் கங்க கரை அந்த திரையிலிங்க சுவாமிகள் என்ன செல்வார் கங்கையில மல்லாக்கப்படுத்தபடி மீண்டிட்டே இருப்பாராம் அனுமான் காட்டுன்னு ஒரு பகுதி அங்கதான் பாரதியார் இருந்த அனுமான் காட்டு சங்கர மனவெல்லாம் இப்ப அங்கதான் இருக்கு நான் காசிக்கு போன அந்த காட்டெல்லாம் சுத்திரது பகல்லதான் சுத்தணும் ராத்திரில எல்லாம் சுத்தக்கூடாது ராத்திரில வேற ஆட்கள் உட்கார்ந்து இருப்பான் நம்ம கிட்ட போக கூடாது பகல் நேரத்துல போகலாம் ஒரு அம்மா அந்தனர்மணர் பெற்ற அம்மா வீட்டுல பையன்லாம் அனுப்பிச்சுட்டா காசியில வந்து இருக்கு அந்த காலத்துல இந்த அம்மாவுக்கு குழந்தை கிடையாது பகவானே ஆண் குழந்தை பிறந்துட்டா ஆயிரம் பேருக்கு அன்னதானம் பண்றேன் சொல்லிடுச்சு ஆண் குழந்தை பிறந்திருச்சு அன்னதானத்தை மறந்துருச்சு நம்ம அப்படித்தானே மாட்டிக்கிட்டா பிரார்த்தனை பண்ணுவோம் ஒழுங்காயிட்டா பிரார்த்தனைய அதோட விட்டுருவோம் அடியக்குடியில் ஒரு செட்டியார் இருந்தாரு விரல்ல வைர மோதிரம் போட்டிருந்தாரு வெலை மதிக்க முடியாத வைர மோதரம் பரம்பரை மோதரம் ஒரு கல்லு ஒன்றரை கேரட்டு எப்படி இருக்கும் வைரக்கல்லு ஒரு நாள் நெகச்சுட்டு வந்துருச்சு விரல் தீங்கி போச்சு எடுக்க முடியல மோதரத்தை காய் வலிக்குது கணக்க பிள்ளை சொன்னாரு வெட்டுங்க எதை வெட்டுருது மோதரத்தை வெட்டுறதுக்கு இடம் இல்லை ஒன்பது நடந்த செய்தி திருப்பதி பெருமாளுக்கு பெருமாளை மாயாவதாரா வெங்கடேசா சீனிவாசா கோவிந்தா இந்த மோதரம் கலெக்டர் வந்துட்டா மோதரத்தை உண்டியிருந்து கொண்டுறேன் அப்ப வலி அவ்வளவு தாங்க முடியல நெக கண்ணுல வலிக்கும் இதுக்கு நெக கண்ணுன்னு எப்படி வலிக்குமோ இந்த நெகத்தில அப்படி வலிக்கும் என்ன பண்ணாரு தூங்கிட்டாரு தலை அழுத்தி அது நல்ல அழுத்தப்பட்டு உள்ள இருக்கிற சீழ் வெளியில வந்து மறுநாள் காலையில மோத கொட கொடை கலட்ட வந்துச்சு திருப்பதி பெருமாள் நிறைய செய்வாருங்க உனக்கு சொந்த அனுபவமே உண்டு நேரம் கிடையாது புரட்டாசி மாதம் சனிக்கிழமை உண்டியல்ல கரசி சனிக்கிழமை எண்ணிக்கை போடுவோம் அது வரைக்கும் மோதிர கதில் இருக்க என்ன வேடிக்கை வாரு மனுஷனுக்கு பற்று பாசம் செட்டா கூட போகாது கணக்க பிள்ளை வந்தாரு அடுத்து சனிக்கிழமை போயிடுவோமா கணக்க சரி எனக்கு ஒரு சந்தேகம் என்ன இந்த மோதரத்தை தான் போடணுமா ஏமாத்தலை போறாங்க போட்டுருவோம் இந்த மோதரம் என்ன வேலை இருக்கணும் பத்தாயிரம் ரூபா இருக்கும் அவ்வளவுதான ஒரு நூறு ரூபாய் கட்டு கொண்டு போய் பெருமாளுக்கு போட்டு சரி அவரு கணக்கியார் சொல்ல முடியும் அடுத்த மாதிரி சம்பளம் வராது அப்படின்னு சரி கணக்க பிள்ளை ரெண்டு பேரும் பரப்பிட்டாங்க திருப்பதி பெரிய உண்டியல் உங்க கையினால போடுங்கேங்கடவான் என் கோயிலின் வாசல் அடியாரும் வாடவரும் வரம்பயரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே குலசேகர்பாரு வாக்கு பாடிட்டு மோதரத்தை கையில போட்டி பத்தாயிரம் ரூபாய் உண்டியல்ல போட்டன்னு ஒரு சட்டம் கரண்டு உள்ள வித்துருச்சு இனிமேல் உண்டியல் துறக்க முடியுமா பெருமாளே இந்த மோதரத்தை போட மாட்டேன்னு சொன்னதுக்கு பத்தாயிரம் ரூபாய் அபராதம் வாங்கிவிட்டியே கணக்க பிள்ளை சொன்னாரு அந்த உண்டியல்ல பணம் போட்டா பல வரும் மகாலட்சுமி பிரதிஷ்டல் மீனாட்சி உண்டியல் இருக்கு எல்லாத்தையும் திருப்பதில்லை அந்த இடம் மகாலட்சுமி போட்டா நிறைய வரும் வந்து இல்லைன்னா நம்மால் இப்படி கொண்ட பணத்தை கொட்டுவானே பிரார்த்தனை பண்ணுவோம் அப்புறம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம் அந்த அம்மா கதைக்கு போகணும் இந்த கதைக்கு வந்தவன்னே அந்த கதையாது ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போடுறேன்னு சொன்னே அதை காசிக்கு அனுப்பிச்சிட்ட காசியில உட்கார்ந்து இப்ப ஞாபகத்துக்கு வருது ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போடணும் இப்ப அவளது வசதி இல்லை என்ன செய்யலாம் ஒரு ஆள் சொன்னாங்க இந்த சுவாமின்னு ஒருத்தர் இருக்காரு தண்ணீர்ல மல்லாக்கப்படுத்த நீண்டிக்கிட்டே போவாரு அவரு அவர் வந்து சாப்பிட சொல்லுங்க அவர் ஒரு ஆளு சாப்பிட்டா ஆயிரம் பேர் சாப்பிட்டா சரி போனா காலில் விழுந்தா என்ன செய்யணும் நீங்க ஒரு நாள் உங்க வீட்டில் வந்து சாப்பிடணும் இந்த அம்மாவுக்கு வயசு எழுதுவே சரி சாமி சரிட்டாரு வந்துட்டார் நல்ல கனமா இருப்பார் ஆளு கம்பீரமா வந்து உட்கார்ந்துட்டார் இந்த பக்கம் வானியர் வலிஞ்சுக்கிட்டே இருக்கும் குழந்தையானிச்சு போட்ட ஏன் சிரிச்சார் தெரியாது து இலையடுத்திகள் சாப்பிட்ட இடைய கண்ட இடத்துல போடக்கூடாது குழி வெட்டி அதுல போட்டு மூடணும் அனுமான் காட்டில இலையை எடுத்துக்கிட்டு போய் குழியில போட்டு மூடிட்டு வந்து பார்க்குது இன்னொரு இலை கிடக்குது என்னடா இது இப்ப இலை எடுத்தா அதையும் கொண்டே போட்டுட்டு வந்தது அடுத்த இலை கிடக்கு எடுக்க போக கொண்டே போட்டுட்டு வர போக வர போக வர நூத்தம்பது எலை இடுப்பு ஒடிஞ்சு வச்சு என்ன ஒண்ணும் போரி சாமி போய் கேடு சாமி சிரிச்சபடி நீந்திட்டு இருக்காரு அனுமான் காட்டில கங்கக்கரையில போன என்ன எல வளருதா சாமி ஆயிரம் பேருக்கு சோறு போடுறேன்னு சொன்ன ஆயிரம் எலையாவது எடுக்க வேண்டாம் ஏன் அப்படி பிரார்த்தனை பண்ணிட்டேன் அப்ப இருந்ததுக்கு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன்பிக்க முடிஞ்சத ஒருத்தரியா போச்சு திருமூல திருமந்திரம் பேசி ஒரு ஞானிக்கு சாப்பாடு போட்டா ஆயிரம் கோயில் கட்டின புண்ணிய உனக்கு திருமந்திரத்தில் பாட்டு அகரம் ஆயிரம் அந்த சிகரம் நிறைய செய்தி குடிக்கிடன் ஒரே ஒரு சன்னியாசிக்கு உண்மையான தூய்மையான ஒரு ஞானிக்கு ஒருவேளை சோடி போட்டா போதும் இவர் என்ன செய்வார் கந்தை கொடுப்பார் கீழ் கொடுப்பார் கோவணம் கொடுப்பார் எல்லாருக்கும் ஜோடி போடுவார் யாரு நம்மா அமர்நீதி நாயனார் இருந்த ஊர் பழையாறு பழையாறைக்கு பக்கத்தில் திருநல்லூர்னு ஒரு ஊர் பழையாறைக்கு பக்கத்தில் திருநல்லூர்னு ஒரு ஊர் இந்த ரொம்ப புண்ணியமான நாடு பெருமாள் கோயிலும்க்கம் பார்த்த சிவன் கோயில் அந்த பக்கம் பார்த்தா பெருமாள் கோயில் அப்படிப்பட்ட ஒரு நாடு சோழ நாடு அதனாலதான் சோழ வட நாடு சோருடை திரு சோறுன்னு என்ன தெரியும்ல சோறுன்னா மோட்சம்னு அர்த்தம் சோறுன்னா கடவுள் திருவடின்னு அர்த்தம் பாதகமே சோறு பக்கினவா தோல் நோக்கம் மாணிக்க வாசக பண்ண பாதகத்துக்கு அவருக்கு மோட்சம் கிடைச்சதுங்கிறார் உங்க அப்பா கால வெட்டினார் அதை சொல்ற பொழுது பாதகமே சோறு பக்கினவா தோல் சோறுன்னா என்ன அர்த்தம் ஆண்டவனுடைய மோட்சமயமான முக்கிமயமான திருவடி சோழ வளநாடு சோறு உடைத்துன்னா சோறு ரொம்ப மட்டும் அர்த்தம் இல்ல சோறு ரொம்ப சோற்றால் மடையடைக்கும் சோ நாடு ஆனால் மோற்றத்துக்குரிய பல செய்திகள் உள்ள நாடு சோழ நாடு பக்கத்தில் பழையாறை பழையாறைக்கு பக்கத்தில் நல்லூர் திருநல்லூர் அப்பர் சுவாமிகளுக்கு எம்பெருமான் திருவடி தீட்சை கொடுத்த இடம் நல்லூர் அப்பர் சுவாமிகள் பலகாலம் சமணத்தில் இருந்தார் கிட்டத்தட்ட வயசுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஆண்டுகள் இங்கே இருந்திருக்கொண்டதுக்கு அடையாளமாக உன் திருவடியை என் தலைமேல் பொறிக்க வேண்டும் நல்லூருக்கு வா நல்லூருக்கு போய்க்க வந்திருக்கார் சிவபெருமான் திருவடி பொறித்தார் அழகான நினைந்துருகும் அடியாரை இணைய வைத்தார் நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார் ஆண்டவன்கிட்ட போய் நஞ்சு தீவினை போயிருமா நினைந்துருகும் அடியாரைத்தார் நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார் சினந்திருகு களித்துரிவை போர்வை வைத்தார் செழுமதியின் தளிர் வைத்தார் சிறந்து வானோர் இனந்துருவி மணிமதுடுத்து ஏறத்துற்ற இன மலர்கள் போதவிழ்ந்து மதுவாய்பனைந்தனைய திருவடி என் தலைமையில் வைத்தார் நல்லூர் எம் பெருமானார் நல்லவரே தேவர்கள் அந்த திருவடியை என் தலைமையில வச்சார் அரும்பித்த செஞ்ச அழகே படி பெரும்பித்தூடி திருவடியை வச்ச உடனே சந்தோஷமா பாடுற பாட்டு சந்திருமுறை திருத்தாண்டகம் நாயனார் திருநல்லூர் பழையாறு பக்கத்துல இந்த ஊருக்கு ஆள் ரொம்ப வரும் ரொம்ப பேர் சாப்பிடுவாங்க நல்ல கோயில் இங்க வந்து உட்கார்ந்துட்டார் சிவபெருமான் அங்க இருந்து புறப்பட்ட ஏன் தொண்டர்கள் அன்பை வெளிப்படுத்த வேண்டும் பெரியவராணத்துக்கு என்ன நோக்கம் மறைவாக நீங்கள் திருத்தொண்டு செய்தால் கடவுள் வந்து அதை யாவரும் காண வெளிப்படுத்துவார் சொல்லவே கூடாது அவன் எதுக்கு சோதிக்கிறான் சோதிச்சா நம்ம தப்பிப்போமா செத்து போமான்னு அவனுக்கு தெரியும்ல எங்க பரிசு எழுதினா தோத்து போமா ஜெயிப்பான்னு அவனுக்கு தெரியும் நமக்குத்தான் தெரியாது தொண்டரை விளக்கம் காண்பான் அங்கிருந்து சிவபெருமான் புறப்பட்டார் எப்படி புறப்பட தெரியுமா ஒரு கோவணத்தை கட்டிட்டார் கோவணம் கொடுக்கிற ஒரு கோவணத்தை இடுப்பில கட்டிட்ட ஒரு தண்டு தண்டு ரெண்டு கோவணம் கோவணம் தண்டுல விபூதி பைய்பை அது தர்பை பிரிச்சு தான் படுத்துக்கணும் விபூதி பையை எல்லாம் தூக்கிக்கிட்டு புறப்பட்டார் அடையாளம் மரத்துக்கு வந்துட்டார் மரத்தில் கம்பீரமா நிற்கிறார் அமர்நீதி நாயனார் அவரை போய் பார்த்துட்டார் காலில் விழுந்து கும்பிட்டார் ஆகா உங்களை பார்ப்பதற்கு நான் எவ்வளவு தவன் செய்தேன் படியில்லாத நீர் அடைய முன் பயில் தவம் என்னோ அடியனேன் செய்ததென்றார் அமர்நீதி அன்பர் உங்களை பார்க்கிறதுக்குறவங்களுக்கெல்லாம் கோவனம் கீழ் கந்தை இதெல்லாம் கொடுக்கிற ஆளு இங்க ஒருத்தர் இருக்கிறான்னு கேட்டு வந்தான் அது நீ தானா யாரு கேட்கறா இந்த ஆளு என்னது நீர் கோவணம் கீழுடை கந்தை தருவது கேட்டு காண வந்தனம் என்றனன் கண்ணுதல் கறந்தோன் நெத்திகண்ணிட்டு வந்து நிற்கிற மனுஷன் இங்கு சாப்பிடணும் இந்து நீர் இங்கு அமுது செய்த சாப்பிடுறது இருக்கட்டும் இப்ப நான் ஒரு வேலையா வந்திருக்கேன் என்ன வேலை காவேரியில போய் குளிச்சுட்டு வரணும் வெளியில மழை வர்றாப்புல இருக்கு நான் இந்த கோவணத்தை கட்டியிருக்கேன் ரெண்டு கோவணம் ஸ்பேர் வச்சிருக்கேன் நம்ம சொத்தே அவ்வளவுதான் இப்ப நான் ஆத்துக்கு குளிக்க போய் வழியில மழை வந்துட்டா இந்த ரெண்டு கோவணம் அனைச்சு போயிடும் ஒரு கோவணத்தை உங்ககிட்ட குளித்து வைக்கிறேன் பத்தரமா வச்சுக்க எத கோவணத்தை தங்கமா வைரமா மாணிக்கமா கோமேதகமா ஒண்ணும் இல்ல ஒரு கோவணத்தை கொடுக்கறேன் பத்தரமா வச்சுக்க தொலைக்க போறான்னு அர்த்தம் பத்திரமா வச்சு நீர் பொன்னி ஆடி இவர் என்ன பொன்னி ஆடுறாரு கங்கை ஆறுக்கு ஆடி பாரியாரி சாமி கங்கையை தலையில வச்சவ காவேரியில குளிக்க ஆசைப்பட்டா காவேரிக்கு எவ்வளவு பெருமைங்கிறாரு கங்கையை தலையில வச்சவருக்கு எதுக்கு காவேரிக்கு வரணும் பொன்னியில ஆட வந்தாரா அதுதான் காவேரிக்கு பெருமை கங்கையில் புனிதமாய காவேரி தொண்டடிப்பொன் நீர் பொன்னி ஆடினான் வர மழை வரினும் வைத்து நீர் தாரும்போ அவனுக்கு எது கோவன வேதம் தான் கோவன மண்ணுகளை துண்ணு பொருள் மறை நான்கே மான் சரடாய் தன்னையே கோவணமாய் சாத்தின்தான் சாடலோ திருவாசனம் உள்ள காட்சிதான் கண்டார்த்தம் மணங்க வரும் காட்சி பழனி ஆண்டவன் பெருங்கோவன்தானே கண்டார்தம் மணங்க வரும் முண்டிதமாம் காண காண கொண்டாடத்தக்க திருநீற்றழகும் கண்டிகையின் கோல சீரும் பண்டாய நான்மறை கோவனச்சீரும் கொண்டு வடபழனி மேவும் சென்னையில வடபழனி அங்க வாட்டது பண்டாய நான்வரை கோவனு வடபழனியில ஒரு தியான மண்டபம் இருக்கு உட்கார்ந்த ரொம்ப சுகமா இருக்கும் இந்த பாட்டு முந்தி அங்க எழுதி போட்டு இருந்தாங்க நான் பாடம் பண்ணிக்கிட்டு வந்தேன் நான் பாடம் பண்ணேன்னு தெரிஞ்ச உடனே இந்த பாட்டை எடுத்து இப்ப இந்த பாட்டை காணும் நான் விடாம பாடம் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஆமா பாட்டு போச்சுன்னா என்ன பண்றது கோவணத்துக்கு அவ்வளவு பெருமை இருப்புக்கல் நாலஞ்சு சாதி எல்லாம் போட்டு திறந்து பத்திரமா கோவணத்தை உள்ள வச்சு போட்டு சொல்லிட்டு போயிருக்காரு வச்சு பூட்டியாச்சு இவர் குளிச்சுட்டு வர்றாரு வேடிக்கை என்ன மழை வந்துருச்சு மலையா வந்தது இவர் வரவழைச்சாரு பொன்னியில குளிச்சாரோ கங்கைகளை குளிச்சாரோ தெரியல நனைஞ்ச வர்றார் மலை வந்துருச்சு நாயனார் சொன்னார் அமுது அருந்துங்கள் இல்ல மலையில நனைஞ்சிட்டேன் மலையில நனைஞ்சிட்ட இன்னொரு தர குளிக்கணும் பெரிய விஞ்ஞானம் வெளியில போய் மலையில நல்லா நனைஞ்சிட்டு வந்தா வீட்டுக்கு வந்து நல்ல உடம்பு முழுக்க தலைக்கும் சேர்த்து குளிச்சுட்டீங்க நல்லா தான் இருக்கேன் ஒண்ணும் பண்ணாது ஒரு தோஷமும் வராது குளிச்சுட்டு உடனே குளிக்கணும் மலையில நனைஞ்சா தப்பு வீட்டுக்கு வந்தா குளிக்கணும் சாஸ்திரம் சொல்லுது உங்ககிட்ட ஒரு ஸ்கேர் கோவன அதை கொண்டா குளிச்சுட்டு அதை கட்டிக்கிறேன் இந்த மனுஷன் நம்ம பாகவதத்தில் ஒரு செய்தி வரும் ஜனக மகாராஜா ஆற்றில குளிச்சுக்கிட்டு இருக்கார் ஒரு துறவி அவர் கூட பேசிக்கிட்டு இருக்கார் வேதத்தை பற்றி துறவி ஒரு கோவணத்தை காய போட்டுட்டு வந்திருக்கார் ஒரு கோவணத்தை கட்டிக்கிட்டு குளிச்சுக்கிட்டு இருக்கார் இங்கே வேதத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்கார் இந்த காய போட்ட கோவணத்தை ஒரு நாய் திருக்கிட்டு போயிடுச்சு துறவி பார்த்தார் விட்டு விட்டு ஜனகரை கேடு கட்டா நமக்கு நாய்க்கு பின்னாலே ஓடி கோவணத்தை பாதி கட்டிட்டு எடுத்தார் யாரு சன்னியாசி என்னங்க சன்னியாசா ஆடை துறந்தவன் பொய்த்துறவி மனத்தாசை துறந்தவன் நெய்துறவி வீடு துறந்தவன் போய்த்துறவி மனவேற்கை துறந்தவன் மை துறவி காடு நடந்தவன் போய்த்துறவி மனம் கட்டுப்படுத்தினோன் போய் யாருக்காக தாழ்சை வைத்தும் காடுகள் புத்தும் தடுவாரி காயம் ஒடுத்தும் காய்கறி துய்த்தும் முற்றும் திரியாதே ஜீவன் ஒடுக்கம் பூத ஒடுக்கம் தேர முடிக்கும் பறஞான தீப விளக்கம் காண எனக்கும் சீதளபத்மன் தருவாயே திருப்புகளுங்க சன்னியாசி இப்படி வந்துட்டாரா மறுநாள் ஜனகர் பேசிட்டு இருக்க ஒருத்தர் ஜனக மகாராஜா அரமனையில தீபிடிச்சிருச்சு அவர் ஓடணுமா இல்லையா ஓட போயிட்டு போகுது சாமி நீங்க வேதத்தில என்னமோ சொன்னீங்களே அத சொல்லுங்க இப்ப சொல்லுங்க யாரு சன்னியாசி கோவனும் போடாது இல்லை ஒரு ஒரு நாய்க்கு பின்னாலே ஓடி போய் சண்டை போட்டு பாதி கோவனத்தை தூக்கிட்டு வந்தாரே அந்த சன்னியாசி சன்னியாசியா ராஜ்யத்தில் இருந்துகிட்டு ஒன்னு எரிஞ்சு போச்சா நடக்கிறது நடக்கணும் கடவுள் திருவுள்ளம் தீர்மானிக்கப்பட்டது அப்படின்னு நிக்கிறானே இவன் சன்னியாசியா விதிலை எரிந்திட வேத பொருளை வினவும் ஜனகன் யாரு பாடுறா பாரதி அது எங்கள் மதி இது ஜனகன் கோவணத்துக்குள்ள இவ்வளவு கதை இருக்கு இப்ப நம்ம ஆளு கோவணத்தை உள்ள வச்சாரா போய் பெட்டகத்தை திறந்தார் காண வைரம் இருக்கு மாணிக்கம் இருக்கு வடூரியம் இருக்கு மரகதம் இருக்கு கோவேதகம் இருக்கு கோவணத்தை காணும் இதுக்கு திருட வந்திருக்காண்டா திருநதுக்கு ஒரு ஒழுக்க வேண்டாம் எதை போய் திரு இதுக்கு திருட வந்திருக்காண்டா சேர்க்கலாரு சுவாமி அழகா ஒரு வார்த்தை வைக்கிறார் தண்டின் வேண்டி மண்டு தண்டின் மேலதும் ஈரம் நான் தந்த கோவணத்தை கொண்டு வரும் என்று உரைத்தனர் கோவன கள்வருவன் தான் திருடிட்டான் உள்ள வச்சன சிவபெருமான் கடவுளை போய் கோவணக்கள் சொல்லிபுட்டு மதங்கள்ல நீங்க சும்மா வர முடியுமா நாட்டுக்கு நானும் மரண தண்டனை விட்டு மதத்தில் முடியும் உள்ளங்கவர் கல்வன் தேவர முதல் பாட்டே அதான முனியே நான் முகனே முக்கன் என் கொல்லா கருமாணிக்கமே என் கல்வா நம்மாழ்வார் ஆண்டவன கல்வன் எவ்வளவு பேரு சொல்லு பரவாயில்ல கல்வர் இதை விட ஒரு பட்டம் கொடுக்க முடியுமா சிவபெருமானுக்கு கொண்டு வாரு கண்டு வைத்தனர் கோவன கள்வர் எங்கு தேடியும் கண்டிலர் கோவணத்தை காணா வேற ஒரு கோவணம் கொண்டு அந்த சாமி அந்த கோவணத்தை காண தொலைஞ்சு போச்சு இந்த வேற கோவணம் எனக்கு வேண்டாம் சாமி நீங்க கொடுத்த கோவணம் வேட்டியில கிழிச்சது இது நானே தச்சது இது எப்படி இருக்கேன் வேட்டையில கிளிச்சது நீ கொடுத்த கோவனா இதுவே இருக்கு அதுக்காக அமைத்தது என் விடை பொறுப்பீர் இன்னைக்கு வச்ச கோவனம் எப்படி இன்னைக்கே தொலையும் இந்த ஆடு விவகாரமான ஆடு வரு நான் தான் வருவம் அனுபவிக்கோடு சொல்லி என் கோபணத்தை திருடிட்ட சுவாமி எத்தனை பேருக்கு கொடுத்திருக்கேன் இதை திருட எனக்கு என்ன தலையெழுத்தான் உன் வியாபாரம் நல்லா இருக்கு இதுக்குத்தான் தராசு வச்சிருக்கிறியோ குத்துடாரு அப்படியே நல்ல கோவனம் ஊருக்கு நான் குவணத்தை எடுத்து உள்ள வச்சுட்டம் என்ன செய்யறது எல்லாம் தங்க வயிறான் எனக்கு எதுக்கு சன்னியாசி கேட்டுக்கு தங்க வயிறான் வேண்டாம் போன பார்த்தா பாவமா இருக்கு ஒன்னு செய் ஒரு ஈர கோவணம் வச்சிருக்க ஒண்ணு கட்டி இருக்காரு கோவணம் தராசு வியாபாரம் பண்ற ஆமா ஒரு பக்கம் வைக்கிறேன் அதுக்கு சமானமா இன்னொரு கோவணத்தை வச்சுட்டு போறோம் மேல வச்சிருந்த ஒரு கோவணத்துக்கு பத்து கோவணம் வச்சு இந்த பத்து கோவனம் மேல போயிருச்சு வீட்டுல இருந்த எல்லா டிரெஸ் கொண்டாந்தார் அவளதையும் எப்பவும் மேல தராசு இறைவர் தட்டு தாழ்ந்தது அடியார் தட்டு உயர்ந்தது அன்புக்கு முன்னால் அருள் தாழ்ந்தது தங்கட்ட வச்சார் வெள்ளிய வச்சார் ஒண்ணும் புண்ணியம் சிவபெருமான் தட்டு தாழ்ந்தே இருக்கு இவர் வச்ச தட்டு மேலே இருக்கு அப்பா என்ன செய்யணும் தாழ்ந்து கொடுக்கணுமா இல்லையா அமர்நீதி நாயனார் என்கிற புள்ளைய தோல்லை ஏத்திக்கிறதுக்கு சிவபெருமான் தட்டு தாழ்ந்தே இருந்துதான் கீழே இருக்கு எல்லா பொருளும் வச்சாச்சு போச்சு வச்சாச்சு தூக்கி வைக்க முடியாது அநியாயமா இருக்கு தட்டு என்னோட ஆச்சரியமா இருக்கு பாத்தரா அது இது எல்லாம் வச்சாச்சு பெருமானே எல்லாத்தையும் வச்சாச்சு இன்னுமே யாரும் பாக்கி என் பொண்டாட்டி பாக்கி என் பொருள் நான் பாக்கியம் தட்டில ஏறிடுறோம் பண்ணிட்டு இருக்காருமாறு இவ்வளதையும் வேடிக்கை பார்த்து அனுபவிச்சுட்டு இருக்காரு தியானம் நாங்க மூணு பேரும் ஏறோம் நல்ல செய்தி நினைப்பில வச்சிருந்தார் மூணு பேரும் ஏறுறோம் எந்திரிச்சாரு பொண்டாற்றி புள்ள இவரு மூணு பேரும் ஏறுற பொழுது ஒன்னு சொன்னார் திருநீற்றின் அடிமை திறத்தை நான் தவறாமல் இதுவரை ஆண்டவனுக்கு தொண்டாற்றியதும் அடியார்களுக்கு தொண்டாற்றியதும் உண்மையானால் ஓம் நம இந்த தட்டு சமமாகட்டும் தடைத்த அஞ்சலுத்து ஓதினார் சேக்குலார் புராணம் எல்லா இடத்திலையும் அஞ்சலு ஓதித்தான் ஏறன் திருஞான சம்பந்தருக்கு முத்துப்பள்ளக்கு வந்தா அஞ்சலுத்த சொல்லித்தான் ஏறுவன் இவர் தராசுல ஏறினா தலைத்து அஞ்சலு ஏறினார் தியானம் பண்ணாலும் வந்த சிவபெருமான் வரச்சிட்ட உன் தராசு தட்டு இப்பொழுது மோட்சத்துக்கு செல்லக்கூடிய விமானமாக மாறும் உன் பொண்டாட்டி புள்ள நீ மூணு பேர் எங்கூட வந்த வியாபாரம்னுஷனுக்கு ரெண்டு நான் சம்பாதிச்ச பணம் என்னுடைய வீடு இதெல்லாம் புறப்பற்று நான் அது அகப்பற்று இருக்குல்ல எல்லா பணத்தையும் பணத்தில் உள்ள பாசம் போச்சு ஏறி வைக்க அவனுக்கு சாமியார் கூட்டிட்டு போய் ரெண்டு அடி அடிச்சாலும் வாங்கிக்க வேண்டியதானே புறப்பற்றும் போச்சு அகப்பற்றும் போச்சு எல்லா பற்றும் போச்சா பரவாயில்ல இப்ப மேலவா என்னை புனம் என்று சொல்லிவிட்டான் கெத்து பெற்ற கொன் பெற்ற மைந்தரும் சுற்றி வந்திங்கே குடம் உடைத்தார் பிள்ளைகள் குடத்தை உடைச்சிட்டு போயிட்டான் பொன்பற்ற மாதரும் போ என்று சொல்லி புலம்பி விட்டார் போன் தான் அல்லார் முடிஞ்சு வச்சு உன் பற்று ஒளிய ஒரு பற்றும் இல்லை உடையவனே ஒன்னத்தை விட எனக்கு வேற யாருங்கிறது இல்லை எல்லாம் ஜரியா போச்சு அப்போ அஞ்சலுத்து ஓதின உடனே பற்று விட்டு அஞ்சலுத்து ஓதினால் இருவினை ஒப்பு மேலே பெற்றார் அஞ்சலத்தினுடைய சிறப்பு தன்னையும் கொடுத்தது சிறப்பு ஒரு கோவணத்துக்காக இவரது என்ன அர்த்தம் தெரியுமா அடைக்கல பொருளை அபகரிக்க கூடாது அதான் சார் நீதி அடைக்கலம்னு ஒரு கோவணத்தை தான் சார் கொடுத்தாரு அபகரிக்கல பாவம் இந்த ஆளுத்த அதை மறைச்சாரு யோசிச்சு பாருங்க அடைக்கல பொருளா இருந்தாலும் அதை தான் எடுத்துக்கொள்ள கூடாது எடுத்துக்காதவருக்கே இவ்வளவு சோதனைனா எடுத்தவருக்கு எவ்வளவு சோதனை வரும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அமர்நீதி நாயனைய வரலாறு இது அப்பரு சுவாமி பாடுறார் தேவாரத்தில் அமர்நிதி நாயன வரலாற்று அப்பர் சுவாமி தாமரை பூந்தடம் சூழ்ந்த நல்லூரகத்தே கொண்ட கோவனம் இந்த கோவனத்தை எத்தனை பேர் பண்ணி தங்க பாருங்க இருக்க வேண்டிய இடத்துல இருந்ததுனால அதுக்கு ராஜ மரியாதை ஆமா யோசிச்சு பாருங்கள் கீழ்கொண்ட கோவனம் காவென்று சொல்லி கிரிபடத்தான் கொண்ட கண்ணி மனைவியொடு அங்கு ஓர் வாணிகனை ிடமே அந்த வார்த்தையை உலகம் எழுதலாம் சொல்லும் இதோட அமர்நீதி நாயனார் வரலாறு முடிஞ்சது ஒரு சருக்கம் முடிஞ்சது தில்லைவாளந்தனர் சருக்கம் முடிஞ்சிடு ஒவ்வொரு சருக்கம் முடிச்ச உடனே சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு ஒரு வாழ்த்து சொல்லுவார் என்ன சுந்தர்தானே எடுத்துக் கொடுத்தவரே அவர்தானே ஆரம்பம் அதனால ஒரு பாட்டு சொல்ற பாருங்க அயனும் மாதும் காணாத பெருமான் திருவண்ணல்லூருக்கு இவருக்காக வந்தார் ஒரு ஆவணத்தை காட்டினார் ஆட்கொண்டார் அந்த சுந்தரமூர்த்தியினுடைய திருவடிகளை நம் தலைமேல் வைக்கிறோம் நாம் உலகத்திற்கெல்லாம் தலைமை தாங்கும் தகுதியை பெறலாம் மலர்மிசை அயனும் மாலும் காணுதற்கரிய வள்ளல் படமை காட்டி பாதம் வளர்வுகள்ர் படமைசை வைத்து வாழும் தலைமையம் அவர் திருவடியை தலையில வச்சிருக்க பாருங்க இதுதான் நமக்கு ஒரு பெரிய பதவி அவர் திருவடியை தாங்கக்கூடியது அதுதான் நமக்கு பெரிய பதவி தலைமையம் தலைமையாகும் ஒரு சருக்கம் முடிஞ்சது மொத்தம் பதினோரு சருக்கம் அடுத்த மறிந்த சந்தரமூர்த்தி சுவாமி பாட ஆரம்பிக்கிறார் அதில் உள்ள வார்த்தையை வச்சு இவர் பேர் வைக்கிறார் இலை மறிந்த வேல் நம்பி எரிபத்தற்கடியேன் ஏனாதிநாதந்தன் அடியார்க்கும் அடியேன் கலைமலிந்த சீர் நம்பி கண்ணப்பர்க்கடியேன் கடவுரில் கலையந்தன் அடியார்க்கும் அடியேன் மலைமலிந்த தோல்வள்ளல் மானக்கஞ்சாரன் எஞ்சாத வாழ்த்தாயன் அடியார்க்கும் அடியேன் அலைமலிந்த புனர் மங்கை ஆணாயர்க்கடியேன் ஆரூரன் அம்மா நுக்காளே அடுத்த ஏழு அடியாரிகள் வரலாறு இதில சொல்ற அதுல இப்ப நம்ம பார்க்க போறது எரிபத்தன் ஒன்று அமர் மூணாவது ஏனாதிநாதன் வச்சிருப்பார் சிவபெருமானுக்கு உரிய மானும் மனுவும் பெருமானுக்கு உரிய பரசுராமர்டே மடுவாயுதம் இருந்தது எப்படி பலராமற்ற கலப்பை பரசுராமர்ட்ட மனுவாயுதம் நம்ம கோடாரி மாதிரி வச்சுங்களேன் அது அடியார் துன்பங்களை நீக்குவதற்கு மலுவாயுதோடு வந்தவர் எரிபக்தர் சோழ நாட்டிலே கரு கரூர் திண்டுக்கல்லுக்கு பக்கத்தில் கரூர் உண்மையில கருவூர் கிருவானந்த வாரியாரோட ஒரு நாள் பேசி தேர்க்க மதுரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அவரை மறை ரெண்டு ஆள் அங்கிருந்து வந்தாரு சாமி என்ன கருவூருக்கு வரணுமே என்ன நம்ம ஊருக்கு கருவூர் சாமி வந்து கருவூரில் பேசணும் கருவூருக்கு வரணுமே திரும்பவும் கருவூருக்கு போடாது என்றுதான் முருகப்பெருமான குடும்பத்துக்கிட்டு இருக்கேன் திரும்பவும்ித்தரங்கை வாழ்ந்தவர் கரு வெகு சித்தர் போட்டு கருவூரார் கருவூருக்கு அவளது பெருமை ராஜராஜ சோன தேவன் பெரிய சிவலிங்கத்தை கொண்டே வைக்கிறான் அவனுக்கு எல்லாம் பெருசா பண்ணணும்னு ஆசை இலங்கைக்கு போனான் புத்த விகாரத்தை பெரிய விகாரம் கட்டி சிவபெருமானுக்கு அம்பாள் பெருசா வச்சான் பெரிய நாயகி நந்தி பெருசா வச்சான் எல்லாம் பெருசு பார்வை பெருசு வாழ்க்கையில எல்லாம் பெருசு உயர் உள்ளல் பெரிய பெரிய ஆடை ஆவுடைக்கு மேல சிவலிங்கத்தை வச்சாச்சு சிவலிங்கம் ஆடிட்டே இருக்கு சிவலிங்கம் ஆடக்கூடாது மூலமூர்த்தி அசஞ்சால் பாவம் உற்சவ மூர்த்தி அசையாமல் இருந்தால் பாவம் உற்சவர் புறத்து போகணும் மூலவர் அசையாமல் சிவலிங்கம் அசைது அஷ்டபந்தனன் சாத்து எட்டு மருந்து சாத்தனா அசைது என்னென்ன பண்ணி பார்த்தா பெரிய சிவலிங்கம் என்ன செய்யணும் அஷ்டவந்தனம் கொண்டா அஷ்டவந்தனத்தை புதுசா அரைச்சு கொண்டாந்த வாயில வெத்தலை போட்டு எச்சிலு துப்பினர் சேர்த்து அரைச்சவந்தனம் போட்டார் பிடிச்சிருச்சு எச்சில் பரிமாற்றம் இதய பரிமாற்றம் கண்ணப்பன் எச்சில் காலத்தி அப்பனுக்கு உகப்பாயிற்று கோயிலுக்கு பேரு காமதேனு வழிபட்ட ஆனிலை பசுபதி பசுன்னா நம்மதான் அங்க காமதேனு நமக்கு பசுன்னு பேரு கட்டப்பட்டதுனால பசுபதீச்சரம்னு பேரு கருக்கு போய் கும்பிட்டா கருவூருக்கு போக வேண்டாம் சரிதான கருவூர்ல போய் கும்பிட்டா அடுத்த பிறகு எடுத்து ஒரு தாய் வயிறாகிற கருவூருக்கு போக வேண்டாம் அந்த கருவூர்ல சிவகாமி ஆண்டார்னு ஒருத்தர் சிவகாமி ஆண்டார் பூ பறிப்பார் ஆண்டவன் திருநாமத்தை சொல்லி பூ எடுப்பார் அந்த பூவை ஒரு கூடையில் போட்டு தூக்கி தோல்ல வச்சுக்குவார் அல்லது தலையில வச்சிருப்பார் திருப்பள்ளி தாமம்னு அதுக்கு பேரு இந்த பூவை எச்சில் பற்றக்கூடாது புனிதமா பறிக்கணும் பூ பறிச்சு அஞ்செழுத்த மனசுக்குள்ள சொல்லி மாலை கட்டி தோல்ல பூக்கூடைய வச்சு அப்படி வந்துட்டு இருக்கார் புண்ணியம் செய்வார்க்கு பூவுண்டு நீருண்டு அருள் புரியா நிற்கும் எண்ணெடி பாவிகள் எம்மான் இறைவனை அறியாமல் நழுவுகின்றாரே திருமந்திரான் புண்ணியம் பண்ணவனுக்கு பூவும் நீர் உண்டு ஒரு பூ போட்டாலும் போதும் பூ எதுக்கு பூவை வாங்கி பொண்டாட்டிக்கு ஒரு பச்சில போட்டாலும் போதும் பச்சிலை இடுவார் பக்கமே மருவும் பரமனேயம் பசுபதியே தாய்மான சுவாமி ஆண்டவனுக்கு ஒரு பச்சில ஒரு பூ தண்ணி பூஜை வருது கூட மூணு பேர் வந்து அஞ்சு பேர் யானை மேல வர யானை பக்கத்து யானை குளிச்சுட்டு வேகமா வருது புரட்டாசி மாதம் அஷ்டமிக்கு அடுத்த மகா நவமி அந்த நாள் ராஜா ஊருக்கு வந்திருக்கார் புகழ்ச்சோழர் பேர் அவர் வந்த பட்டத்து யானை ராஜாவை விட யானைக்கு மதிப்பதிகம் பட்டத்து யானை வந்து கொண்டிருக்கிறது இவரு முன்னால போயிட்டிருக்கார் ஆண்டவன் திருநாமத்தை நினைச்ச உரிப்பார் யானை இவருக்கு பின்னால போனது அந்த பூக்கூட பூவை எடுத்தது கீழே போட்டுது மிதிச்சிருத்து இவருக்கு எப்படி இருக்கும் சிவபெருமானுக்கு சாத்தப்பட வேண்டிய பூ யானையின் காலில் பட்டு மிதிப்பட்டு விட்டது கோபம் வந்தது போக இவர் வேகமா போக யானை அதை விட வேகமா போக இவர் பார்த்தார் முடிகளை தளர்ந்து கீழே விழுந்து அலர ஆரம்பிச்சார் சிவபெருமானே சிவபெருமானே இப்ப இந்த யானை என் பூவை எடுத்துக் கொண்டு போய்விட்டதே களியான துணை அழியார் அறிவே சிவதா அன்பு செய்தவர்களுக்கும் அடியார்களுக்கும் துணையாய் இருப்பவனே தெளிவார சிவதா சிவபெருமானே அலர்னார் அழுதார் புண்ணியம் பட்டத்தையான பூத்தான இன்னொரு தரம் கொண்டு வந்து போயிருவே எப்படி இருக்கு இவருக்கு கண்ணீர் விட்டு பிறண்ட அழுதார் அங்கிருந்து ஒரு சிவனடியார் வரார் கையில மலுவாயுதம் அவருக்கு பேரு எரிபக்தர் பேர் என்னன்னு கேட்டார் சிவபெருமானுக்குரிய திருப்பள்ளி தாமம் இந்த யானை எடுத்து மிதிச்சு கோயிலுக்கு கட்டின விழுந்துட்டை எங்க போனிச்சு இந்த பக்கம் தான் போகுது அவ்வளவு வேகமா மலுவாலை தூக்கிக்கிட்டு எரிபக்தர் ஓடி வந்தார் முன்பு சிவபெருமான் உரித்த கழிவு போடும் எப்படி சிவபெருமான் ஒரு சமயம் யானையை உரிச்சு போடுத்த அந்த யானை போல இருக்கு இது அதனாலதான் சிவபெருமானுடைய பூக்கள் எடுத்து கீழே போட்டுருச்சு நல்ல யானையா இருந்தா ஒழுங்கா பூஜை பண்ணி இருக்கும் யாஜ் யானை பூஜை பண்ண திருத்தலம் தெரியுமா திரு அதுக்கு அதை பெரிய திருத்தலம் ஒண்ணு இருக்கு திருவானைக்காவில் ஒரு ஆணையான பூஜை பண்ணிச்சு பல பெண் யானைகள் பின்னால போய் கோயில சுத்தப்படுத்த ஆண் யானை பூவை போட்டு மலர்தடி பெண் ஆண் மலர்தடி தடமழ்கி காலையில நாலரை மணி ஏழி மார்னிங் எயிட் தேர்ட்டி இல்லை நாலரை மணிக்கு குளிச்சுட்டு போகுது யானை விடியலாம் பின்சல பெருங்கை மா மலர்தடி பிடியலே தடமுழ்கி விதியினால் வழிபடும் கடிகுளாம் பூம்பொழில் காணப்பேர் திருக்கான பேர் காளையார் கோயில் யானகம் புட்ட இடம் யானை மடுத்து பெரிய கொளாம் யானை விடுத்த செத்து போயிருமா அவளது ஆழமான தண்ணீர் கொளம் வழிபடும் கடியுலாில் கால பே அடியலால் தடைசரன் உடையரோ அடியரே திருக்கான பேர என்ன சார் கிடைக்கும் நம்மால் அப்படித்தானே கேட்கிறான் என்ன சார் கிடைக்கும் வாடி தோழினான் நெடுமுடி துளையவே ஊன்றிய தாடினான் காணப்பேர் தலையினால் வணங்குவார் காணப்பேறு தலையினால கும்பிட்டா நாளும் நாள் உயர்வதோர் நன்மையை பெறுவரே நாளுக்கு நாள் உயர்ந்துகிட்டே போவான் வேற என்னங்க வேணு மனசினாலும் வாழ்க்கையினாலும் பண்பினாலும் செல்வத்தினாலும் கண்டியினாலும் நாலு நாடு உயர்வதோர் நன்மையை பெறுவரே அது நல்ல யானை இது கொஞ்சம் கொல்லாத யானை வேகமா ஓடினார் எரிபக்தர் யானை விட்ட போனார் யானை துதிக்கிட்டு முன்னாலே போனார் துதிக்கையை தூக்கு நிச்சு மனு ஆயுதத்தினால ஒரே வெற்றி என்ன ஒரு மனுஷன் யானையை வெட்ட முடியுமா வேகம் வந்துட்டா உடம்புக்கு ஆற்றல் அதிகம் குழந்தைய தூக்கிட்டு போன கால் நடக்க முடியாத தாய் எந்திரிச்சு ஓடிடுவா குருவாயூர்ல ஒரு பட்டன் பட்டத்திரி அவரு கால் ரெண்டு கால நடக்க வரா போயிட்டு கும்பிடுவார் ஒரு ஆளு கூட்டிட்டு போவான் அவன் தோலை பிடிச்சிட்டு தொங்கிட்டே போவார் நடக்க முடியாது கஷ்டம் குருவாயிரப்பன் கல்யாணம் ஆகும் போல இருக்கு நீ கொஞ்சம் ஒரு ஐயாயிரம் ரூபாய் பணம் கொடுத்தா நான் கல்யாணம் பண்ணிக்க அவனும் பக்தன் குருவாயிரப்பன் ரெண்டு பேருக்கும் பண்ணிட்டாரு மறுநாள் காலையில் பையில ஐயாயிரம் ரூபாய் வச்சுக்கிட்டு பட்டை தெரிவி கோயிலுக்கு வர்றாரு கோயிலுக்குள்ள போகும் குளத்தில் இறங்கி தண்ணி கைகால் அலம்பனி குளிச்சிட்டு கோவிலுக்குள்ளார் இவரால இறங்கி குளிக்க வரலாம் முடியாது இவரு மேல உட்கார்ந்து இருக்கார் பைய வச்சிட்டு அவன் கீழே இறங்கி போயிட்டான் பத்து பணி கீழே திருட அங்கே இருந்து ஓடி அண்ணான் கடப்புன்னு பையன் எடுத்தான் ஐயாயிரம் ரூபாய் பணம் இருக்கு பையன் எடுத்துட்டு ஓடினான் ஓடியே போயிட்டான் குருவாயூர் அப்படின் அவனுக்கு ஐயாயிரம் பணம் கிடைச்சிருச்சு உனக்கு கா கிடைச்சிருச்சு ரெண்டும் சரியா போச்சு போட ஒரு வரலாறு குருவாயூர்ல சொல்றாங்க எதுக்கு சொல்ல வந்தேன் ஒரேட்ட வெட்டிவிட்டார் யானைய தும்பிக்க போச்சு பாருங்க அவனை அவருடைய கழுத்தில் உள்ள பூவை எடுக்கிற பொழுது ஏண்டா தடுக்கல எடுத்த குற்றத்துக்கு யானையை விட்டு தடுக்காம இருந்த குற்றத்துக்கு அஞ்சு பேரை விட்டு உங்களுக்கு புரியுதா மெய் வாய் கண் மூக்கு செவி ஐந்து புலனையும் வெட்டி மனசுங்கிற யானையாவும் வெட்டியாச்சு அப்பத்தான் கடவுளாம் மனசு ஒரு காலம் வேலை பார்க்காம இருக்காது சும்மாயிரு சும்மா இருக்க முடியாது மனசு என்னத்தையாவது சிந்திச்சுக்கிட்டே இருக்குமே எல்லாம் முடிஞ்சது பகை வரை கொன்ற மாதிரி இவர் கம்பீரமா நிற்கிறார் பார்த்தவன் போய் ராஜா சொல்லிட்டு ராஜா அந்த ஊர்லதான் வந்திருக்காரு பட்டத்தை வெற்றி பட்டத்தை யானையை வெற்றது இருந்தால் வேற்று நாட்டு ராஜா நம்ம கூட சண்டைக்கு வர்றான்னு அர்த்தம் அவர் சேனைகளை எல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டார் வந்து பார்த்தா எதிர்த்த நாட்டு படையவன் தானத்தை இவர் மட்டும் நிற்கிறார் பின்னடா இது சேனைகள் தான் நிக்கட்டும் குதிரையில வந்த ராஜா குதிரையை விட்டு கீழே அற யாரு கொன்றது யானையை இவரு கொன்றார் இவர் திருநீர் பூசி கையில மலு ஆயுதத்தோடு நிற்கிறார் மகாராஜா யானை தான் ஏதோ தப்பு பண்ணிருக்க ராஜா எங்க கொடுப்பாரு புகழ்ச்சோழர்கள் மிக்க பிழைபடி நன்றி கொள்ளார் தப்பு பண்ணலா கொள்ளார் உண்டு வந்தார் கும்பிட்டார் நல்லவேளை யானையினால இந்த சிவனடியாருக்கு ஒரு தீங்கும் வரலை சந்தோஷம் அவரு எப்படி பாருங்க யானையினால இந்த சிவனடியாருக்கு ஒரு தீங்கும் வரலை மைத்தடங்குன்று போலும்தக்கடித்தெரே இந்த சென்ற போது வேலொன்றும் புகுதா விட்ட அத்தவம் உடையே நான் ரொம்ப தவம் பண்ணியிருக்கேன் அதனாலதான் என் யானையினால இவருக்கு தீங்கு வராம பகவான் காப்பாத்திட்டான் கிட்ட வந்தார் சாமி யானையை விட்டு விட்டீங்களே இது போதுமா அது பண்ண தப்பு எவ்வளவு தப்பு பண்ணிருக்கு இது போதுமா மற்ற மின் குற்றம் பாகனை போதுமோதான் அருள் செய்யும் கொன்றுவிட்டீர்கள் இது போதுமான இவருக்கு ஒரு மாதிரி ஆயிப்போச்சு என்னமோ கேட்பான்னு நினைச்சா என்னமோ கேட்கிறானே ஏண்டா யானைய கொண்டேன்னு கேட்காம சென்னி சோழராஜா சிவகாமி ஆண்டார் பொய் பன்னக ஆபரணருக்கு வீழ்த்தேன் சிவகாமி ஆண்டார் கொண்டு போன பூவை சிவபெருமானுக்காக கொண்டு போன பூவை பறிச்சு கீழே போட்டுது அதனால் இதை வீழ்த்தினேன் விளக்கால ஐவரும் ஒழிந்தார்கள் அவர்களையும் வீழ்த்தினேன் இந்த யான அஞ்சு பேரும் சிவபெருமானுக்கு அபராதம் செய்து விட்டார்கள் அந்த அபராதத்துக்கு இவர்கள் ஐந்து பேரையும் யானையையும் கொன்றால் போதாது இதுக்கு ராஜா நான் மக்கள் பண்ண பாவம் மகாராஜாவை சேரும் எனவே என்னையும் கொல்ல வேண்டும் கதைய பாத்தீங்களா என்னையும் கொல்ல வேண்டும் அதுக்கு ஒருபடி மேல வராங்க உங்களுடைய மனு ஆயுதம் புனிதமானது அதால் என்னை கொல்லக் கூடாது உடைவாளினால் கொள்ளுங்கள் இந்தாடுங்கள் உடைவாளர் கையில கொடுத்தான் இவர் வாங்கலாமா வாங்கப்படாதா ஏன் வாங்கினார் வாங்கி அவனை வெட்டிக்கிடுவான் அந்த பண்பு எப்படி போது வாங்க ஒவ்வொருத்தர் மனசான் உடனே வாங்கினார் அங்க நரடியார் அபராதத்துக்கு இங்க இது தன்னால் போதாது என்னையும் கொல்ல வேண்டும் என்னையும் கொல்ல வேண்டும் மங்களுவால் கொள்கை வடக்கன்று மங்கள மனுவனால கொள்ளக்கூடாது இது செங்கையால் உடைவாள் வாங்கி கொடுத்தனன் தீர்வு நேர்வார் அவரு பார்த்தார் ஐயோ இப்படிப்பட்டவனுடைய யானையை நான்ல தப்பு பண்ணிட்டேன் நம்மளை விட பெரிய சிவனடியார்க்காரு இவரு அந்த யானையை நான் கொன்று விட்டேன் நாங்க கைலாஷ் யாத்திரை போனோம் எங்களுக்கு ஒரு திமுரு இவ்வளவு தூரம் வந்து இருபதாயிரம் அடி ஏறி நின்று பார்த்துட்டு வந்துட்டா திமுரு திமுறோட கீழே இறங்குறான் திபேத்துக்கு அரங்க கீழே விழுந்து விழுந்து கும்பிட்டு பரகாரம் வர்றான் தெரியுதா ஒரு கும்பிடு போடுறது தலை இருக்க இடத்துல ஒரு கோடு போடுறது அதுக்கு மேல காலை வச்சு அடுத்த கும்பிடு போடுறது எட்டு நாளைக்கு பனியில ஒரு அத்தனை நாட்டுக்கு அப்புறம் ஒரு ஒன் போட்டு பாக்கிறேன் அவர்கள் மதிப்பு எவ்வளவு கெட்டேன் இவன் அளவற்ற அன்பை அறியாமல் கேட்டேன் உடைவாளை வாங்கி என்ன பண்ணுமா நான் தவறு செய்து விட்டேன் யானையை கொன்று நான் தவறு செய்து விட்டேன் நான் இறக்க வேண்டும் உடைவாள கழுத்துல போட்டு இருக்க ஆரம்பிச்சேன் அதன் பார்த்தான் ஐயோயோ ரொம்ப ஆபத்தா போச்சு மகாராஜா ஓடி வந்து கையை பிடிக்க இவர் உடைவாளை அழுத்தி பிடிக்க ரெண்டு பேரும் சண்டை போட எதுக்கு சண்டை தன்னை வெட்டிக்கிறதுக்கு இவர் அதை வெட்டக்கூடாது அவருக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சு போச்சு உடனே என்ன பண்ணார் அசரேறி வாக்கு சொல்லிட்டு தொழுந்தகை அன்பின்மிக்கு அன்புள்ள பெருமக்களே சண்டை நிறுத்திட்டாங்க தொண்டினை மண்மேல் காட்ட உங்க ரெண்டு பேர் தொண்டையும் உலகத்துக்கு காட்ட செழுந்திரு மலரை இன்று சினக்கரி சிந்த திங்க கொழுந்தனிவேணி கூத்தர் அருளினால் கூடிற்று சிவபெருமான் திருவருள் இந்த யானை வேணும்னே அதை எடுத்து போடல சிவபெருமான் பண்ணன வேலை தூக்கி போட்டுது உங்கள் அன்பை வெளியில் காட்ட கவலைப்படாக அப்படின்னு சொன்ன உடனே யானை எந்திரிச்சிருச்சு இந்த அஞ்சு பேர் எந்திரிச்சிட்டான் மன்னன் எரி விழுபக்திவகாமி ஆண்டார் அப்பவே படிச்ச பூவை கூட அதிகமாகவே இருக்கு ஆண்டவனுக்கு கொடுத்தா வட்டி போட்டு வரும் நினைப்பில் வச்சு நீங்க என்ன கொடுக்கிறீங்களோ ஆயிரம் பங்கு வட்டி போட்டு வரும் அதுதான் கொடுக்கிறதுக்கு மனசு வரும் கோயிலுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் நமக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வரப்போகுது வரப்போகுதோ அவனுக்கு தான் கோயிலுக்கு ஐயாயிரம் கொடுக்கணும்னு தோணும் இல்லாட்டி தோணாது மன்னன் அடியாரை வணங்கினான் எரிபக்தர் வேண்ட மன்னர் யானை மேல் ஏறி காட்டார் எரிபக்தர் சொன்னாரா இந்த யானை வேலை நீங்க வரணும் மகாராஜா யானை மேல வர ரெண்டு பேரும் திருக்கோவில் சென்று வழிபட எரிபக்தர் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் சிவகன தலைவரான அஸ்த நட்சத்திரம் ஒரு வரலாறு ஏனாதிநாதர் ஏனாதிங்கிறது ராஜா கொடுக்கிற பட்டம் எட்டி ஏனாதி பிள்ளை முதலி இதெல்லாம் பட்டம் எடுக்கிறாங்க இலங்கையில முதலின்னு பட்டம் கொடுப்பாங்க வினைகளை நீராீர் ஏன் நீர்ன்னு பேர் கொடுத்தா வினைகளை நீராக்குவது எல்லா துன்பங்களையும் மாற்றி காப்பாற்றுவது திருநீர் அதனால அதுக்கு ரட்சின்னு பேர் நெத்தியில திருநீர் பூசியாச்சுன்னா அந்த ஆளுக்கு எந்த தீங்கும் செய்யக்கூடாது என்று வாழ்ந்தவர் ஏனாதிநாதன் விபூதி பூசிட்டா போதும் யாரா இருந்தாலும் சரி திருச்செந்தூர்ல ஒரு சன்னியாசி முருகன் கோயில் பழைய கோயில் படுத்து கிடக்கிறார் முருகா முருகா முருகா முருகா இந்த கோயில நல்லா கட்டுறதுக்கு நான் பிச்சைக்காரன் யாராவது சோறு போட்டா உண்டு கையில் காசு முடிய கடை குடிப்பாடு யாருமில்ல ஆறுபடை வீட்டுக்கும்போ போயிட்டு திரும்பி வா கோயில கட்டு சொன்னா அஞ்சு வடபத்துக்கும் போயிட்டு திருச்செந்தூர் ஆறாவது கோயில கட்டு தூங்கினார் ஒருத்தன் செங்கல் கொண்டாந்து வரிசைக்கு கொண்டாந்து போடுறாங்க திருநெல்வேலியில இருந்து வந்தேன் பாளையங்கோட்டையிலேருந்து வந்தேன் தென்காசியில இருந்து வந்தேன் எல்லாம் கொண்டாந்து போடுறான் முருகன் பெருமான் கட்டளை கூலிக்கு ஆழ்ந்து வந்துட்டான் கோபுர வேலையை தொடங்கு முருகா எல்லாம் சரி வேலை பார்க்கிறவருக்கு கூலி கொடுக்கணும் இருந்து ஒரு மிஷின் அனுப்பிச்சு வைக்கிறது தெரியா அடிச்சு கொடுத்துருவோம் முருகப்பெருமான் சொன்னார் கவலைப்படாத வேலையை வாங்கிக்கும் சாயங்காலம் வேலை முடிச்ச உடனே விபூதியை கொடு ஒதுக்காம விட மாட்டேன் பகல் பூரா வேலையை பார்த்துட்டு சாயங்காலம் விபூதி கொடுக்கிற நம்ம காலம் அது விபூதியை நம்புன காலம் நல்லா இருந்த காலம் மறக்கப்படாது பொற்காலம் விபூதிய குடு இங்க ஒரு பிள்ளையார் இருக்கார் தூண்டுகை விநாயகர் பேரு திருச்செந்தூர்ல எல்லாரும் கடவுளை கும்பிடுங்க தூண்டுறான் அதனால அவருக்கு பேரு தூண்டு விநாயகர் அங்கே ஒரு பாட்டெழுதி போட்டிருந்தாங்க தூண்டுகை விநாயகனே தொல்கணநாதன்கிறையேண்டு வரும் அன்பரலாம் ஏற்றமுற தூண்டுகிறாய் தம்பி தெரு செந்தில் அவன் தாழ் பணிந்தால் வீடுடனே இம்பரிலும் வாழ்ந்திடலாம் என்று திருச்செந்தூர் பெருமானை கும்பிட்டால் அங்கேயும் வாழலாம் இங்கேயும் வாழலாம் என்று தூண்டுகிறாய் ஒரு பாட்டு எழுதி போட்டிருந்தாங்க அதையும் பாடம் பண்ணனே இப்ப அந்த பாட்டையும் காணாம் நான் கஷ்டப்படுறேன் நல்ல பாட்டை என்ன எடுத்து விட்டேன் இந்த முந்தானத்து பாடினவே நேத்தி பாடினவே பாட்டே இல்லாதது பாட்டு கோயில் பூரா இது வந்துருச்சு நல்ல பாட்டெல்லாம் காணும் இந்த பாட்டு தூண்டு கை விநாயகர்கிட்ட போய் கைய விரிச்சு பார்த்த சொல்லு சரி எல்லாம் வேலை ஆரம்பிச்சாச்சு சாயந்தரம் நாலரை மணி வேலை புடிச்சிடு கூலி குடிக்கணும் இந்த திறக்கப்படாது எங்க போய் திறகலாம் தூண்டுகை விநாயகர்கிட்ட போய் திறகலாம் முதல்ல ஒரு ஆள் வந்தவர் தூண்டுகை விநாயகர் போய் திறந்தார் வேலை பார்த்தார் அடுத்த ஆள் வந்து திறந்தா முப்பது ரூபா இருக்கு மத்தியான ஏமாத்திட்ட மூணாவது ஆள் வந்து திறந்தா விபூதிதான் இருக்கு மொத்தமாக ஏமாத்திட்ட அதுக்கப்புறம் ஏமாத்துவான் வேலைக்கு திறந்தா போல விபூதி பணமாறு மறுநாள்ல இருந்து ஒழுங்காக திருச்செந்தூர் ராஜகோபுரம் திருச்செந்தூர் மூலஸ்தான கோபுரம் கிடையாதுங்க திருநீற்றினால் கட்டப்பட்ட கோபுரம் சம்பந்த சுவாமிகள் திருநீற்றால் அமராடும் பெரியோனே இல்ல சிறியோனே சின்ன பிள்ளைதானே அதனால அருணகிரிநாத சுவாமி திருநீற்றால் அமராடும் சிறியோனே திருவானைக்காவல்ல மதிலுக்கு பேர் தெரியுமா திருவெண்ணீற்றான் திருமதில் திருவண்ணீரை கொடுத்து மதில் கட்டினாங்களாம் கங்காளன் பூசும் தமசீற்றை மங்காமல் பூசி மகிழ் நிறேயில் தங்காவினைகளும் சாறும் சிவநெறி சிங்காரமான சிவனடி சேர்வரே திருமூரர் திருவந்திரம் விபூதி பூசல் என்ன பாவம் யாழ்ப்பாணத்து நல்லூர் ஆர்முகாவின் புண்ணியவான் சொல்றார் திருநீரு பூசலன்னு அது பொணாம் செத்தாருள் வைக்கப்படும் நம்ம திருவள்ளுவர் ஒத்த கரிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும் வைக்கப்படுமா அப்படி ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான் அது மாதிரி அவ்வளவு சிறப்பு திருநீற்று மதில் திருநீட்டுக்கு சிறப்பு அந்த திருநீட்டை அணிந்து கொண்டு முகத்தில் யாருக்கெல்லாம் திருநீர் இருக்கோ அவர்கள் சிவபெருமானுக்கு சமானம் என்று வாழ்ந்தவர் ஒரு புண்ணியவன் தரிக்கலன்னா அதுக்கு என்ன தண்டனை வாரியார் சாமி எழுதுறார் பஸ்ம ஜாபால உபரிஷதம் ஒண்ணு பஸ்மம்னா என்ன திருநீர் பஸ்ம ஜாபால உபனிஷதம் சந்யாசி ஒருவேளை திருநீர் தரிக்கலைன்னா கூட உபவாசம் இருந்து பன்னெண்டாயிரம் முறை ஓம் நம சிவாய மந்திரம் சொல்லி அந்த பாவத்தை போக்கணுமா நம்ம எத்தனை வரை சொல்றது ஒரு தரும் விபூதி பூசாததுக்கு அவ்வளவு பனிஷ்மெண்ட் என்ன நம்ம எங்க போய் நிக்கிறது யோசிச்சு பாருங்க திருநீற்றுக்கு அவ்வளவு சிறப்பு திருநீரு புனைந்தாரை சிவமாய் நினைப்பவர் ஏனாதிநாதர் சோழ கும்பகோணத்துக்கு பக்கம் எயினூர் என்று ஒரு ஊர் இப்ப அது ஏன அங்கே ஒருத்தர் ஏனாதினு இவருக்கு பட்டம் என்ன யாருன்னு தெரியாது பட்டம் ஏனாதி எல்லாரும் ஏனாதிநாதர் பேரு வச்சாங்க இவர் ஊர் வளமான ஊர் நெல்லு நிமிந்து நிக்குமா உயரமா கரும்பு அதை விட உயரமா வளர்ந்து வெக்கப்பட்டு இருக்கான் நெல்லு குலப்பெண்ணா கரும்பு பொது பெண்ணா கரும்பு கொஞ்சம் பாலிஷா பல வளர்ந்து இருக்கு இருக்க மாட்டானு அப்படிப்பட்ட ஊர் ஏனாதிநாதர் என்ன செய்வார் தெரியுமோ எல்லாருக்கும் வாழ் பயிற்சி வாழ் எப்படி சொலற்றுவதுன்னு கத்துக் கொடுப்பார் வர்ற பணத்தை அடியார்களுக்கு சாப்பாடு போடுவார் திருத்தொண்டு அடியார்கள் திருத்தொண்டு அவர் வயிற்றுக்காக உழைக்க மாட்டார் அடியார்களுக்காக உழைப்பார் அதை வச்சு எல்லாருக்கும் சாப்பாடு பகைவர்களும் போற்றினார்கள் ஒரே ஒருத்தன் அவனுக்கு மட்டும் இவர் மேல குழவா சந்திரனை எல்லாரும் போற்றுகிறோம் குடிர்ச்சியா இருக்கான் திருட நீ வந்தா நமக்கு நடக்காது அமாவாசை அன்னைக்கு தான் நமக்கு நடக்கும் எல்லோரும் புகழக்கூடிய சந்திரனை வெறுத்து ஒதுக்க கூட ஒரு திருடன் இருப்பது போலே எல்லோரும் புகழ்ந்த ஏனாதிநாதரை ஒருவன் வெறுத்து ஒதுக்கினான் அவனுக்கு பேரு அதிசூரன் பேரு தாயாதி பங்காளி எப்பவும் பங்காளி தான் விவகாரம் கூடவே இருக்கிறவன் இவரை பத்தி எல்லாம் தெரியும் அவன் வாட்பயிற்சி கொடுக்கிறவன் இவர் நல்லாவே வாட்பயிற்சி கொடுப்பார் கூட்ட இங்கே சேர்ந்தது அவனுக்கு ஆள் கிடைக்கல அவனுக்கு நட்டம் தொழில் போட்டி பொறாமை இந்த ஆள் இருக்கிற வரைக்கும் நம்ம குழப்பு ஓடாது ஊதியம் குறைஞ்சு அழுக்காறு அவர் அதிசூரன் அப்படி ஒரு ஆள் யோசிச்சான் இந்த ஆள் இறந்தா தான் நமக்கு நடக்கும் நேர்த்தான் தாயாதி பங்காளி எவன் வீரனோ அவன் தான் இருக்கணும் ரெண்டு பேரும் சண்டை போடுவோம் நீ ஜெயிச்சா நீ பாத்துக்க நான் ஜெயிச்சா நான் பார்த்துக்கிறேன் சரி கூப்பிட்டு சண்டைக்கு கூப்பிட்டா வரமாட்டேன் எப்படி சொல்றது சரி அவனுக்கு ஒரு சேனையே வந்தது இவருக்கு சொந்தக்காரங்க நண்பர்கள் சண்டை பத்து பாட்டு பார்த்தா ரத்த வெள்ளம் பரிதாபமா இருக்கு இவரு ஜெயிச்சிட்டார் அவன் தோத்து ஓடி போயிட்டான் உதிர ஆறு ஓடிட்டு ஏனாதிநாதர் வெற்றி கண்டார் அதிசோரன் ஓடி போயிட்டான் பயந்து ராத்திரி போட தூக்கம் சேனைகள் இருக்கு பாருங்க எல்லா சேனைகளும் வெட்டப்பட்டன அது எப்படி இருக்கான் மெய்யுணர்வு கொண்டவர்களுக்கு ஆசா பாசங்கள் அழிவது போலே முட்டாதார் கொள்கலத்தை விட்டு எப்படி போனாங்களா நிலைப்பட்ட மெய்யுணர்வு நேரட்ட போதில் அலைப்பட்ட ஆர்வம் முதல் குற்றம் போல் ஆகினார் மெய்யுணர்வு வந்துட்டு வைப்பார் தமிழ் அப்புறம் கவி சக்கரவர்த்தி கம்பலுக்கு தமிழ் முக்கியம் கவிதை முக்கியம் செயல் பக்தி அப்புறம் ரெண்டு பேரும் ஒப்பிட்டு பார்த்தா தெரியும் ஓடினார் ி முழு சண்டை போட வேண்டாம் சண்டை கூப்பிடுறதுக்கு ஒத்துக்கிறேன் இது வரைக்கும் பூசாத ஆளு இந்த ஆளு விபூதி பூசனா அவனை கும்பிடுறாள் விவரம் தெரிஞ்சு பூசிட்டான் பூசினானா ஒரு பலகை அதான் தடுக்கிறதுக்கு கையில வாழ் கொண்டுகிட்டு பலகை எப்படி வச்சுட்டான் விபூதி தெரியப்படாது சண்டைக்கு வந்துட்டாங்க இவரு கூட சண்டை ரெண்டு பேர்கள் கடுமையான சண்டை அவனை வெற்ற போறாரு சடக்குன்னு பலகை எடுத்தான் விபூதியை பார்த்துட்ட வெண்ணீர் கண்டார் கண்ட கெட்டேன் முன்பு இவர் மேல் காணாத வெண்திருநீர் முன்பு இவர் மேல் காணாத வெண்திருநீர் பரம்பரையாண்டியா பஞ்சத்துக்கு ஆண்டியா இது பஞ்சத்துக்கு ஆண்டி பரம்பரையா விபூதி பூசியா பஞ்சத்துக்கு பூசி இருக்கியா இன்னைக்கு பஞ்சத்துக்கு பூசி இருக்கேன் எப்படியும் விபூதி பூசனா மரியாதை முன்பு இவர் மேல் காணாத வெண்திருநீற்றின் பொறிவு மேற்கண்டேன் இனிமே சண்டை போடப்படாது அவர் இஷ்டப்படத செய்யட்டும் அவர் என்ன செய்ய போறாரு அவர் மேல வந்த கையில கத்தி வச்சு சண்டை போடுறாப்புல நான் பாசாங்க பண்றேன் அவர் என்னை குத்திட்டு போட்டோம் ரெண்டு பேருமே விபூதியை பார்த்தவுடனே விட்டு கொடுத்து அவர் நினைந்ததை செய்யட்டும் அப்படின்னு நினைச்சது ஒரு பெருமை அப்படி செய்யிற பொழுது அவருக்கு மதிப்பும் மரியாதையும் கூடட்டும் நான் நிராயுத பாணி ஆயுதம் இல்லாதவன் தமிழ் இலக்கணம் தெரியுமா உங்களுக்கு பெண் பெயர் கொண்டவனோட சண்டை போடக்கூடாது பெண் பெயர் பற்றவனோட சண்டை போடக்கூடாது சண்ட போடப்படாது மீனாட்சி சேர்ந்து வச்சுல அவங்க பெண்ணோட சண்டை போடப்படாதுங்கிறது இருக்கட்டும் பெண் பேர் இருந்தா கூட சண்டை போடப்படாதான் அப்படி ஒரு மரபு அது என்ன சொல்ற கண்ட கேட்டேன் முன்பு இவர் மேல் காணாத வெண் நீற்றின் பொழிவு மேற்கண்டேன் வேரணி என் அண்டர் பிரான் சீரடியார் ஆயினார் என்று மனம் கொண்டு இவர்தம் தம் கொள்கை குறிவடி நிற்பேன் இவர் நினைக்கிறதை சாதிப்பதற்கு நான் துணையாயிருப்பேன் கைவாளுடன் பலகை நீக்க கருதி அது செய்யார் வாழ தூக்கி போடல கொன்றார் எனும் தீமை எய்தா வேண்டும் இவருக்கு என்று இடும் பலகை நெய் வாழுடன் நாம் அடர்த்து நேர்வார் போல் நேர் நின்றார் சண்டை போறா சண்டை போடல இன்றைய தலைப்பு நேர்வார் போல் நேர் நின்றார் சண்டை மாதிரி பாசாங்கு பண்ணினார் அவன் என்ன பண்ண இந்த பாசாங்க தெரியாது அந்ந தொண்டர் திருவுள்ளம் அறிவார் முன் நின்ற பாதகனும் தன் கருத்தே முற்றுவித்தான் அவன் வெட்டினான்னு சொல்ல சேர்க்கிலருக்கு வாய்வரலை அதன் கொன்றான்னு சொல்ல வாய்வரலை நினைச்சதை செஞ்சிட்டான் அடியாரை கொன்றான்னு நான் எப்படியா சொல்லுவேன் முன் நின்ற பாதகனும் தன் கருத்தை முற்றுவித்தான் இறந்து போனார் மேல போற சிவெருமான் வந்து கூட்டிக்கிட்டு போறார் மின் நின்ற செஞ்சடையார் தாமே வெளி நின்றார் சிவபெருமான் அங்க காட்சி கொடுத்து இவரை கூட்டிகிட்டு போயிட்டார் பொன்னம்பளத்துக்கு வா எங்க போனார் எங்க போகணுமோ அங்க போனான் அவ்வளவுதானே புறட்டாசி மாதம் உத்திராட நட்சத்திரம் இவர் ஆண்டவன் திருவள்ளி அடைஞ்சது மூன்று வரலாறு இன்றைக்கு பார்த்தோம் நாளைக்கு முழுக்க அன்பில் நினையப் போகிறோம்